இறைவனுடைய திருவருளாலும் ஸ்ரீ குருவினுடைய பெரும் கருணையினாலும் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பாகிய இன்றைய உலக வாழ்வியலும் ஆன்மீகமும் என்ற ஒரு விஷயத்திற்கு இணங்க கருத்துக்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியை என்ற வரையில் தொடர்ந்து கூற முயற்சிக்கிறேன் நாம் ஆனந்தத்தை தேடுகிறோம் ஆனந்தத்தை நம்மிடத்திலே நமது ஸ்வரூபமாக அறிந்து கொள்ள வேண்டும் நமது முன்னோர்கள் எந்த ஒரு நம்பிக்கையோடு தன்னம்பிக்கை உடையவர்களாக வாழ்ந்தார்களோ அதே நம்பிக்கையோடு நாமும் ஊக்கத்தோடும் உற்சாகத்துடனும் தன்னம்பிக்கையோடும் வாழ வேண்டும் என்ற கருத்துக்களை எல்லாம் கூறி மனிதப் பிறவியினுடைய மேன்மையை பற்றி சிந்தித்து அறத்தின் மேன்மையை பற்றி அதாவது தர்மத்தின் அவசியத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் மனம் போன போக்கில் வாழாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று விரும்பி பெரியவர்கள் சொன்னபடி தர்மமாக வாழ வேண்டும் விருப்பு வெறுப்புப்படி நினைப்பை வளர்க்கக்கூடாது பேச்சை வளர்க்கக்கூடாது செயல்களை செய்யக்கூடாது வளர்க்கக்கூடாது விருப்பு வெறுப்புப்படி இயங்குவது அதர்மம் தர்மத்தில் நமக்கு விருப்பும் அதர்மத்தில் நமக்கு வெறுப்பு வந்துவிட்டால் அது நல்லதுதான் ஆனால் நிறைய பேருக்கு அப்படி இல்லை தர்மத்தில் வெறுப்பும் அதர்மத்தில் விருப்பும் தான் நிறைய பேருக்கு இருக்கு அறிவாளிகளுக்கு தர்மத்தில் விருப்பும் அதர்மத்தில் வெறுப்பும் ஏற்படுகிறது ஞானிக்கு எதிலும் விருப்பு வெறுப்பு கிடையாது அது வேற விஷயம் சாதாரண ஒரு மனிதனுக்கு ஓரளவு சிந்திக்கக்கூடியவனுக்கு நம்முடைய சாஸ்திரங்கள் காட்டக்கூடிய வழி உன்னுடைய மனம் இயற்கையாக அதர்மத்தை விரும்புகிறது இயற்கையாக தர்மத்தை வெறுக்கிறது நீ தர்மத்தை விரும்பவும்றுக்கவும் பழகிக்கொள் வெறுக்கவும் ரெண்டு கருத்து சொல்ல தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் அது ஒண்ணு தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயணும் அஞ்சப்படும் தீவினை அச்சம்னு ஒரு அதிகாரமே இருக்கு தீவினைகளுக்கு பயப்படணும்னு தீவினை அச்சம் ஒரு அதிகாரமே இருக்கு அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்லுகிறார் வள்ளுவர் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அஞ்ச வேண்டிய இடத்துல பயப்பட வேண்டிய இடத்துல இருக்கிறது முட்டாள்தான் ஆன்மீகத்தினுடைய தொடக்கம் அதுதான் பாவம் செய்வதற்கு பயம் புண்ணியம் செய்வதற்கு விருப்பம் இருக்கணும் இதை வந்து நம்ம நிறைய திரும்ப திரும்ப நினைச்சா வரும் நம்ம இப்ப வாழ்ற சொசைட்டி வந்து எல்லாத்தையும் சாமியார்களே போச்சு பண்றதுக்கு ஒரு அளவு இல்லாம போயிட்டு இருக்கு நம்ம நிறைய காம்பிரமைஸ் பண்ணிக்கிறோம் பரவாயில்ல இது இப்படி இருந்தா ஒன்னும் தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி தர்மத்தையே காம்பிரமைஸ் பண்றோம் அந்த காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு ஒரு அளவே இல்லை ஒரு முறை வேண்டாமா காம்பிரமைஸ் பண்றதுக்கு அந்த நுழைஞ்சு விடுறது ஆகவே அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அறிய வேண்டிய இடத்துல பயப்பட வேண்டிய இடத்துல பயப்படுறது தர்மம் சொல்லிருக்கு அதுவும் வள்ளுவர் வேற எங்கேயா சொல்லிருந்தா பரவாயில்லை அறிவுடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல அஞ்ச வேண்டிய இடத்துல அஞ்சனும் இடத்துல அஞ்சாம இருக்கிறது முட்டாள்தனம் அதுக்கு தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயனும் அஞ்சப்படும் இந்த குரல் மனசுல வச்சு பாருங்க நம்ம வந்து விருப்பு விருப்பு படி வாழவே கூடாது தர்மத்தின் வடிவமாக நம்மை ஆக்கிக்கொள்ள வேண்டும் அப்புறம் நம்மள பிரம்மமா நாம உணரலாம் அதெல்லாம் தத்துவங்கள் எண்ணங்கள் தவறான சொற்கள் தவறான செயல்கள் இவைகள் இவைகளிலிருந்து விடுபட்டு விட வேண்டும் மறந்து கூட செஞ்சிட நமக்கு அது நேச்சராயிடும் பள்ளலார் பாடின மாதிரி சொல்றாரு நமச்சிவாய பெற்ற தாய் தனை மகம் மறந்த மகன் மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லு நான் நமச்சிவாயவே அதுதான் நான் சொல்ல விரும்பினேன் நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் அமைச்சி வாயவே அப்படி பழக்கிடணும் நாக்க வந்து பகவன் நாமாவை சொல்லி பழக்கிடணும் கண்ட கண்ட வார்த்தையை பேசுறதுக்கு பதிலா பகவன் நாமாவை சொல்லி பழக்கிடணும் நல்ல எண்ணங்களை நினைச்சு பழக்கிடணும் அது கொடுத்துட்டே இருந்தா அது பழகிடும் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை கெட்டதும் பழக பழக வளர்ந்துன்னு தான் போறது நல்லதும் பழக பழக வளர்ந்துடும் அது ஒரு நாள்ல வராது ஆனா பயிற்சி பண்ணணும் அப்போ இந்த தர்மத்தை அனுஷ்டானம் செய்யறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் விருப்பு வெறுப்பு மனித பிறவியினுடைய தர்மமா வாழ்றதுதான் இல்லாட்டி மனித பிறவி சிறப்புடையது கிடையாது மனம் போன போல போக்கிற வாழ்ற வாழ்க்கை மிருக வாழ்க்கைக்கும் நம்ம மனிதனாக இருந்தாலும் அது ஒண்ணும் மனிதனா மனித வடிவத்திலே வாழ்கின்ற மிருகங்கள் மக்களை போன்ற மா அப்படின்னா சாஸ்திரம் சொல்லுகிறது பெரியவர்கள் சொல்லுகிறார் கிருஷ்ணர் வந்து அசுர சம்பத்ங்கிறார் தெய்வாசுர சம்பத் விபாக யோகம் என்று சொல்லி கீதையில பதினாறாவது அத்தியாயத்துல அசுர குணங்கள்னு வர்ணிச்சுண்டே போறார் மனம் போன போக்களை எல்லாம் வாழ்வார்கள் அசுரர்கள் ஆக நாம இந்த விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் வலியுறுத்தி சொல்லுகிறேன் திருக்குறள் சில கொட்டேஷன் தோன்றுகிறது கோர்வை இல்லாத மாதிரி தோன்றினாலும் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகின்றன நினைக்கப்படுகின்றன அந்த குரலையே நான் நேற்றுக்கு வேக சொன்னேன் கொஞ்சம் விளக்கி சொல்றேன் அறத்தினூங்கு உயிர்க்கு அறத்தினங்கு ஆக்கம் எவனோ தர்மத்துல யாருக்கு ஊக்கம் இருக்கோ விருப்பம் இருக்கோ அவனுக்கு செல்வங்கள்லாம் அப்புறம் அவனுக்கு உண்மையான முழுமையான அமைதியும் கிடைக்கும்னு வள்ளுவர் கேரண்டி கொடுக்கிறார் நிச்சயமா நான் சொல்றேன் உனக்கு தர்மத்துல பரிபூர்ண ஆசக்தி இருக்குமானால் ஆழ்ந்த பற்று இருக்குமானால் ஆழ்ந்த ஈடுபாடு இருக்குமானால் தர்மத்தில் உனக்கு ஆழ்ந்த நாட்டம் இருக்குமானால் உனக்கு இந்த உலகத்திலே உனக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வசதிகளும் கிடைக்கும் அது மட்டுமல்ல நிம்மதியும் கிடைக்கும் நிறைய பேருக்கு வசதி கிடைக்கும் நிம்மதி கிடைக்காது வசதி கிடைச்சாலும் நிம்மதி கிடைக்கிறதுக்கு தர்மம் வேணும் ஏன்னா சுக சுகத்துக்கு சுகத்துக்கு சாதனம் அப்பௌருஷேயமா இருக்கிறதுனால அப்பௌருஷேயமான தர்மம் தான் அதுக்கு சுகத்தை கொடுக்க முடியும் இப்போ வந்து வீடு காரு டெலிபோனு நமக்கு நகை இதெல்லாம் இருக்கே இதெல்லாம் என்ன இல்லாமல் அடிப்படை தேவைகள் ஆடம்பர தேவைகள் இதெல்லாம் நிறைவேற்றிட்டா தேவைகள் நிறைவேறிடுறது தேவை எல்லாம் நிறைவேறிடுறது அதுக்கான பிரச்சனை இல்லை வேற என்னெல்லாமோ தேவை இருக்குமா பேச வீட்டுல எல்லாம் நிறைய வீடுகள்ல என்னன்னா ஒரு நேரம் ஒதுக்கி கணவன் மனைவி பிரியமா பேசிக்க முடியறது இல்லை பேசறது இல்லைங்கிறாங்க அப்புறம் குழந்தைங்க பிரியமா பேசுறது கிடையாது காப்பாற்றுறதே வாழ்க்கை சரியா போயிடுது தேவைகளை சரி பண்றதுக்கே நேரம் சரியாயிடுறது ஏன்னா வீட்டை வீடு வீடு பெருசாக கட்டிட்டோமா அழகாக கட்டணும்னு கட்டிவிட்டோம் அந்த வீட்டை பெருக்கவும் துடைக்கவும் நமக்கு எங்கே நேரம் இருக்குது அந்த வீட்டை வந்து அதை கரு அதை கவனிக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்குது அதையாவது சந்தோஷமாக செய்கிறோமா தலைவீதியேன்னு செய்கிறோம் செய்யக்கூடாது இது தெரியாமல் மாட்டின் விட்டோமே முதல்ல ஆசைப்பட்டு கட்டிவிட்டோம் இப்போ தூசி துடைக்கிறதுக்கே நாலு நாள் ஆறுது வீடு உங்களுக்கு இது தூசி துடைச்சா அங்கேருந்து தூசி துடைச்சிட்டு வரது தூசி வந்து பழையபடியும் துடைச்சுட்டே இருக்கணும் இது என்ன என்ன லைஃப் இது அப்படின்னு நமக்கே கஷ்டமாயிடுது இல்லை நம்ம தானே விரும்பி கட்டினோம் தூசி தொடைக்க வேண்டியது நம்ம தர்மம் ஆசைப்பட்டா அதுக்குள்ள விலையை கொடுத்து தான் ஆகணும் ஆ அதெல்லாம் பண்ணத்தான் வேணும் நினைக்கப்படாதோ நமக்கு வந்து இந்த குதிரை வந்து சொல்லுவாங்க இல்லையா கடிவாளம்னா வாயை மூடிக்கும் கொள்ளுன்னா வாய திறக்கும்னா அதனால நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் சௌரியமா இருக்கணும்னா முடியுமா கஷ்டப்பட்டுத்தான் சௌரியமா இருக்க முடியும் வசதியா இருக்கிறது நமக்கு சாந்திய கொடுக்கறது இல்லை அதுக்காக சுக்க சாதனத்துக்காக இருக்கு வள்ளுவர் சொல்லியிருக்கார் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது என்ன குரல் தெரியுமா அது ஊழியல் இருக்கு பகவான் நினைச்சா தான் ஹாப்பியா இருக்க முடியும் வகுத்தான் வகுத்தான்னா இந்த உலகத்தை வகுத்தான் தொகு பொது அனுபவிக்க முடியாது எத்தனை கோடி சொத்து வச்சிருந்தாலும் பகவான் வந்து இவனுக்கு இந்த நேரத்துல துக்கம் கொடுக்கணும் ஏன்னா இவன் இந்த காலத்துல இப்படி ஒரு பாபம் பண்ணி அதை இப்பத்தான் நம்ம வெளிப்படுத்தணும்னு வெளிப்படுத்தினா ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம பகவான குறை சொல்ல கூடாது பகவான் கடவுள் ஏன் என்ன வந்து இப்படி பண்ணணும் ஒருத்தன் பாடி வச்சிருக்கான் பாருங்க கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டுமா அடுத்த வரி தான் உங்களுக்கு தெரியும் அது வந்து இவன் படுற அவஸ்தைக்கு பகவான திட்டான் கடவுளை போய் கல்லு மண்ணெல்லாம் திட்டம் நமக்கு வேண்டி நம்ம அவருக்கு சௌரியம் பண்ணி கொடுக்கணுமா நம்ம பண்ணுறதெல்லாம் சௌரியத்துக்கு என்ன வேணாலும் மன்னிப்போம் இப்போ வந்து நம்ம பாட்டுக்கு பகவான்கிட்ட போய் என்னெல்லாமோ கேட்குறோமே பகவான எனக்கு அதைக் கொடு இதை கொடு அப்படின்னு கேட்கறோம் தப்பி தவறி பகவான் ஒரு நாளைக்கு பிரத்யட்சமாயி நான் கொடுத்ததெல்லாம் நீ சரியா யூஸ் பண்ணிருக்கியான்னு கேட்டார்னா கேட்கறாருன்னு வச்சு கடவுள் வந்து தோன்றி நான் உனக்கு எவ்வளவோ கொடுத்தேன்னு கொடுத்ததெல்லாம் நீ ஒழுங்கா பயன்படுத்தியிருக்கியா என்ன அப்படின்னா இப்படிலாம் நீ கேட்க கூடாது கடவுளே நான் கேட்கறது கொடுக்கறதுதான் உனக்கு வேலையே தவிர நீ கொடுத்ததெல்லாம் நான் என்ன பண்றேங்கறதெல்லாம் நீ கேட்கப்படாது அப்படின்னு சொல்ல முடியுமோ இல்ல பகவான் நமக்கு வேண்டியதை வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் அரிது ஆகையினால சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு சிறப்பு ஈனும்னா மோட்சம்னு அர்த்தம் செல்வம்னு கேட்டா இந்த உலக வாழ்க்கையில நமக்கு வேண்டிய எல்லா சௌகரியத்தையும் கொடுப்பார்னு அர்த்தம் பிரேயஸும் கிடைக்கும் ஸ்ரேயஸும் கிடைக்கும் தர்மஹா ஏவ ஸ்ரேய பிரேய்ச சாதனம் ஸ்ரேய்சாதனம் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும்ன்னு மோட்சம் நிச்சயமா கிடைக்கும் இந்த உலகத்துக்கு வேண்டிய வாழ்க்கை வசதியும் கிடைக்கும் சந்தேகமே கிடையாது சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அதுக்கு பேர் உண்மை தொகையும் தமிழ்ல செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு எந்த மனிதனுக்கு தர்மத்துல ஆழ்ந்த பற்று இருக்கோ அவனுக்கு நிச்சயமா இகலோக பரலோக சௌக்கியம் மோக்ஷுகம் எல்லாமே கிடைக்கும் எல்லாத்துக்குமே தர்மம்தான் சாதனம் நம்ம ஸ்லோகம் பொன் சுபாஷித ஸ்லோகம் சொல்றதை நம்ம படிச்சிருக்கோம் அது சொல்றது நல்ல படிப்பு மனிதனுக்கு அடக்கத்தை கொடுக்கும் நல்ல படிப்பு மனிதனுக்கு பணிவை கொடுக்கும் அடக்கத்தை கொடுக்கும் வித்யா ததாத்தி அடக்கம் இருக்கிறவனுக்கு நல்ல தகுதி இருக்கு நல்ல குணங்கள் நல்ல குவாலிபிகேஷன்லாம் வரும் எப்போ பணிவோடு இருக்கானோ அவனுக்கு எல்லா நன்மையும் ஏற்படும் பணியுமாம் என்றும் பெருமை நான் சொல்றேன் ஏதோ கொஞ்சம் படிச்ச உடனே என்னமோ பெருசா தெரிஞ்சுட்ட மாதிரி பர்தி சொல்றாரு கிஞ்சித் புதஜன சகாசாத் அவகதம் ததா அவலிப்தம் மே மனஹா பெரியவங்க கிட்ட போய் படிக்க ஆரம்பிச்ச உடனே ஒண்ணுமில்லு தெரியுது அதுக்கப்புறம் கிட்ட படிக்க படிக்க நமக்கு தோன்றுறது சமபவம் மதம் பிடிச்ச யானை மாதிரி திரிஞ்சே யதா கிஞ்சித் கிஞ்சித் புதஜன சகாசாத் அவகதம் கொஞ்சம் கொஞ்சம் பெரியவங்க கிட்ட இருந்து படிச்சு தெரிஞ்ச பிறகு நல்ல படிப்புக்கு அடையாளம் பணிவு நல்ல பணிவு இருக்கிறவன எல்லாரும் ஒத்துக்குவாங்க நீங்க பாருங்க பணிவு பணிவுனால வாழ்க்கையில உயர்ந்தவங்க எத்தனையோ பேர் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் பணிவுங்கிற ஒரு உத்தமமான குணத்தினால வாழ்க்கையில் மேன்மையடைந்தவர்கள் எத்தனையோ பேர் அது மெட்டீரியலிசம் ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாத்திலையும் இருக்கு எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து பணியுமாம் என்றும் பெருமை அணியுமாம் சிறுமை தன்னை வியந்து ஆகினால எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் பணிவுங்கிறது ரொம்ப உயர்ந்த குணம் அப்ப இந்த பணிவு வந்த உடனே என்ன ஆயிடுறது நம்ம பணிவா இருக்கிறதுனால நிறைய பேர் நம்மளை ஒத்துக்கிறாங்க நிறைய பேர் வந்து நம்புகிறார்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் பாத்திரதாம்னு சொன்னா தகுதின்னு அர்த்தம் குவாலிபிகேஷன் வந்துடுறது வினையாத்து யாத்தி பாத்திரதாம் பாத்ரத் நல்ல தகுதி இருப்பவன் தகுதி இருப்பவனுக்கு செல்வம் சேருகிறது எவனிடம் நல்ல தகுதி இருக்கிறதோ அவனிடம் செல்வம் சேருகிறது செல்வம் உடையவன் என்னாகிறான் செல்வம் உடையவன் நல்ல காரியங்களை செய்கிறான் தர்மத்தை செய்கிறான் பணியுமாம் வித்யா ததாதி வினயம் வினயா தியாதி பாத்திரதாம் பாத்திரத்துவாத் தனம் ஆப்னோதி செல்வத்தினால என்னோதி செல்வத்தினால் தர்ம காரியங்கள் நடக்கிறது ததஹா சுகம் அதுல இருந்து தர்மத்தினால் சுகம் உண்டது கை கொடுத்து தகுதியை கொடுத்து செல்வத்தை கொடுத்து தர்மத்தை கொடுத்து சந்தோஷத்தையும் கொடுக்கிறது ஆகினால வள்ளுவர் சொல்றார் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினோங்க ஆக்கம் எவனோ உயிர்க்கு இது ஒரு குரல் அதாவது தர்மம் பண்ணினா என்ன கிடைக்கும் சொல்றார் வள்ளுவர் ஒன்னு ரெண்டாவது தர்மத்தை செஞ்சா நன்மை ஏற்படும் தர்மத்தை செய்யலேன்னா தீமை உண்டாகும்னு எச்சரிக்கை பண்றார் இரண்டாவது குரல் அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தலின் ஊங்கில்லை கேடு எச்சரிக்கை தர்மத்தை மறந்த அவசப்படுவே தர்மத்தை அனுஷ்டிச்சே நல்லா இருப்பேன் அப்படிங்கிறார் அப்புறம் இதெல்லாம் வந்து முதல் குரல் தர்மத்தின் பயனை கூறுகிறது இரண்டாவது குரல் தர்மத்தின் அவசியத்தை கூறுகிறது மூன்றாவது குரல் தர்மத்தை எவ்வாறு என்பது பற்றி கூறுகிறது எப்படி கடைபிடிக்கிறதுனா இயன்ற வரையில் கடைப்பிடி முடிஞ்ச வரைக்கும் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணு முடிஞ்ச வரைக்கும் சத்தியம் தர்மம் சர வேதம் சொல்லி இருக்கு நீ சத்தியத்தை பேசு தர்மத்தை கடைப்பிடி சங்கராச்சாரியார் அங்க ஒரு கேள்வி கேக்கிறார் அந்த இடத்துல உபனிஷத்துல ஒரு கேள்வி கேக்குற சங்கராச்சாரியார் சத்தியம் வத தர்மம் சரன்னு உபனிஷத் மந்திரம் சொல்றதே தர்மத்துக்குள்ள அடக்கம் தானே சத்தியம் சத்தியத்தை தர்மத்தில எல்லாம் உயர்ந்த தர்மம் ஒரு சத்தியம் பேசுறது உள்ளத உள்ளவாறு சொல்றது இன்னைக்கு நான் ராமகிருஷ்ண விஜயத்துல ஒரு கருத்து படிச்சேன் ரொம்ப நல்லா இருக்கு நாம செஞ்ச புண்ணியத்தை நம்ம வாயாலேயே சொன்னால் நம்ம புண்ணியம் போயிடுமா நாம் செஞ்ச பாவத்தை நல்லவங்க கிட்ட நாமே எடுத்து சொன்னால் பாபம் போயிடுமா பாபம் போயிடுமா நாம் செஞ்ச பாபத்தை யார்கிட்ட சொல்லணும் அவங்கள்ட்ட சொல்லணும் ஊரில் எல்லாம் சொல்லிடக்கூடாது நாம் செஞ்ச பாபத்தை பெரியவங்க கிட்ட சொல்லி நம்ம ஆறுதல் தேடிக்கணுமா பெரியவங்க கிட்ட சொல்லிட்டா அந்த பாபமெல்லாம் போயிடுவோம் நாம் செய்த புண்ணியத்தை பெரியோர்களிடம் சொன்னால் நம்முடைய பாபம் போய்விடும் ரொம்ப அழகான கருத்து நல்லா போட்டிருந்து அப்ப அதே மாதிரி இங்கும் என்ன சொல்றதுன்னா முடிஞ்ச வரைக்கும் பண்ணு உபரிஷத்தை சொல்ற எதுக்கு சொல்ல வந்தேன் சத்தியம் வத தர்மம்ம செஞ்சோம் சத்தியத்தை கடைபிடிக்கிறவன் தன் மனதை ஜெயிக்கிறான் உலகத்தை ஜெயிக்கிறானோ இல்லையோ மெட்டீரியல் சக்சஸ் வர்றதோ இல்லையோ அவன் வந்து மனசுல மனசனுடைய போராட்டத்தை வென்று விடுகிறான் மனசுல இருக்கிற விக்ஷேபத்தை அசாந்தியை எல்லாத்தையும் ஜெயிச்சு கஷாயம் என்று சொல்லக்கூடிய தர்ம சனாத்தனா சத்தியத்தை பேசுறதுதான் சனாத்தன தர்மம் என்று ஒரு ஸ்லோகமே சொல்றது ஆகையினால சத்தியம் வத தர்மம் சர சத்தியம் தா சொல்லு சொல்லிடுறாங்க சொல்லப்படாது போட்டு கொல்ல கூடாது தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணு அப்போ வேதம் வேதம் சொல்றது அந்த ரொம்ப அழகான வார்த்தை இந்த ரெண்டு வார்த்தை சத்தியம் வத தர்மஞ்சத்துக்குள்ள சத்தியம் அடக்கமா இருந்தாலும் சத்தியம்தான் முக்கியமான தர்மம் என்று காட்டுவதற்காக வேதம் சத்தியத்தை விசேஷமாக சொல்லி இருக்கிறது என்று சங்கராச்சாரியார் தன்னுடைய வியாக்கியானத்துல விசேஷமா குறிப்பிட்டு சொல்றார் சிலதெல்லாம் நல்ல நல்ல கேள்வி கேட்பார் சங்கராச்சாரியர் கேட்டு அழகான பதில் எல்லாம் அதுல இதுவும் ஒன்று அப்போ நாம தர்மத்தை எப்படி கடைபிடிக்கிறது தர்மத்தை பண்ணிட்டே இருமம்னா நான் நேற்றுக்கு சொன்ன மாதிரி வீட்டுல செய்ய வேண்டிய சடங்குகளை ஒழுங்கா செய்யறது நம்ம பரம்பரை பரம்பரையா பெரியவங்க என்னெல்லாம் ஒழுங்கா பண்ணிருக்காங்களோ அதை ஒழுங்கா பண்றது அதனால நமக்கு எவ்வளவோ நன்மைகள் உண்டு அதை சரியா பண்ணலைன்னா எவ்வளவோ தீமைகள்லாம் உண்டு செய்ய வேண்டியதை ஒழுங்கா செஞ்சுட்டா இந்த எக்ஸ்ட்ரா ரிச்சுவல்ஸ் எல்லாம் செய்ய வேண்டியதே இருக்காது நம்ம எக்ஸ்ட்ரா ரிச்சுவல்ஸ் எல்லாம் செய்யறோம் பிராய்ச்சித்தமாகவும் பரிகாரமாகவும் பல விஷயங்கள்லாம் செய்யறோம் செய்ய வேண்டிய ஒழுங்கா சந்தியா அனுஷ்டானம் பிரேயர் இதெல்லாம் ஒழுங்கா பண்ணிட்டு வந்தாலே பல பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிடும் அதை நம்ம சரியா பண்ணாததுனாலதான் அப்பப்ப பரிகாரம் ஒழுங்கா நம்ம பண்ணிட்டு பாடத்தை பள்ளிக்கூடத்துல ஒழுங்கா பையன் படிச்சுட்டான் பரீட்சையும் போது அவன் கஷ்டப்பட வேண்டி இருக்காது அண்ணன் ஒழுங்கா படிக்காம அதுக்கப்புறம் புதுசா இருக்காங்க அண்ணன் படிக்க வேண்டிய பாடங்களெல்லாம் ஒழுங்காக படிக்காமல் பரீட்சை இன்னைக்கு பரீட்சைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கண்ணில் விளக்குன்னே விட்டுண்டு லைட் எல்லாம் போட்டுண்டு டீயை குடிச்சுக்கிண்டு உடம்ப கெடுத்துக்குண்டு அன்னத்துக்கு படிப்பு அன்னன்னைக்கு படிச்சதை திரும்ப திரும்ப இப்போ எங்களுக்கு நாங்களாம் இங்கே இங்கெல்லாம் வேதம் படிக்கிற பையங்களை போய் பாருங்க அந்த சிஸ்டம் வெரி குட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம நம்ம கல்வி திட்டத்தினுடைய கோளாறுகள் அந்த சிஸ்டம் எப்படி தெரியுமா இப்போ இங்கே படிச்சுட்டு இருக்கிற பையங்க வேதம் படிக்கிற பையங்கள் நாங்களும் ஒரு காலத்தில் அப்படி படிச்சிருக்கோம் எா நாங்க ஆரம்பத்துல எந்த பாடத்தை படிச்சோமோ அதை கண்டிப்பா ஒரு மாசத்துக்குள்ள ரெண்டு தடவை சொல்லிடுவோம் முத முதல்ல படிச்ச பாடத்தை முத முதல்ல சின்ன வயசுல எப்ப வேத பாடம் ஆரம்பிச்சதோ அதுல இதுவரைக்கும் படிச்ச பாடத்தை கண்டிப்பா ஒரு மாசத்துல ரெண்டு தடவை சொல்லி முடிச்சுடுவோம் முடிச்ச ஆகணும் சட்ட அப்பத்தான் என்னைக்கும் மறக்காது வேதம் மறக்கிறது பெரிய பாபம் மரப்பினும் ஓத்துக்குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும்னர் வள்ளுவர் வேதத்தை மறந்தாலும் ஒத்துக்கலாம் ஆனா ஒழுக்கம் கெட்டு போச்சுன்னா பிராமணனுக்கு அது சமுதாயமே கெட்டு போயிடும் சொல்றார் திருவள்ளுவர் ஓத்து அப்படின்னா வேதம் அர்த்தம் ஓதுறதுன்னு அர்த்தம் மரப்பினும் குழலாகும் ஓத்து மரப்பினும் குழலாகும் பிராமணன் வேதத்தை மறந்தால் கூட ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா அர்த்தம் மறக்க கூடாதுன்னு அர்த்தம் இன்னொரு குரல் குன்றும் பையங்க அண்ணன் பாடத்த அண்ணன்னைக்கு படிச்சா கஷ்டமே இருக்காதோ அது மாதிரி அண்ணன் செய்ய வேண்டிய தர்மங்களை நாம ஒழுங்கா கடைபிடிச்சுட்டா அப்புறம் விசேஷமா நமக்கு பரிகாராதிய கர்மங்கள்லாம் தேவையேப்படாது நம்ம எல்லாம் இந்த எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி அந்த கடைசி நேரத்தில் படித்தா எத்தனையே சொல்ல முடியும் எத்தனையோ ஒழுங்காக எழுத முடியும் அதனால நம்ம சிஸ்டத்தில் பாவம் இந்த பையனுக்கெல்லாம் அந்த நேரத்தில் படித்தா தான் உண்டு ஏன்னு கேட்டால் அதை திரும்ப ரிவைஸ் பண்ணுற சிஸ்டமெல்லாம் இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியல இப்போ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் வித்தியாசமான சிஸ்டம் ஆனால் அந்த காலத்தில் இப்போ ராமாயணம் படிச்சுட்டே வரணும்னு வச்சுக்கோ இருபத்தி ஸ்லோகம் இருக்கு இருபத்தி ஸ்லோகத்தை எப்படி மனப்பாடம் பண்ணுறது அப்படின்னா ஒரு ஐம்பது ஸ்லோகத்தை எடுத்துக்கிறது அத்தியாயத்தை ஒரு நாளைக்கு பத்து தடவை அப்படி பத்து நாளைக்கு சொல்லி பாருங்க ஒரு நாளைக்கு பத்து தடவை பத்து நாளைக்கு சொன்னீங்கன்னா பத்து நாளைக்கு சொல்ற போது ஆறாவது நாள் ஏழாவது நாள்லயே உங்களுக்கு பகவத்கீதை முதலாடமாயிடும் முப்பத்தஞ்சு நாற்பது மணி நேரம் எந்த போர்ஷன் வேணாலும் சொல்லுன்னா சொல்ல முடியறதுக்கு காரணம் என்னன்னா இதுதான் இந்த சிஸ்டம் தான் காரணம் ஒரு மந்த் அதுக்கு பேர் நாங்க அதுக்கெல்லாம் ஒரு ஒரு பேரு உண்டு சந்தை திருவை ஆவர்த்தி தரோவா அப்படின்லாம் நிறைய பேருண்டு அது எப்படி எப்படி சொல்லணும்னு ஒரு முறை இருக்கு ஒரு சமயம் தினமணியில் ஒரு பெரிய ஆர்டிகலே வந்தது உலகத்திலேயே மனப்பாடம் செய்கிற விஷயத்துல வேதத்தை படிக்கிறவங்களுக்கு சமமா யாரும் கிடையாதுன்னு ஒரு ஆர்டிகலே வந்தது இந்த வேதத்தை படித்து வேதத்தை காப்பாத்துறவன் பாருங்க இந்த பௌத்தர்கள்லாம் வேதத்தை நிந்தனை பண்ணாங்க ஆனா நிந்தனபண்ண பௌத்தர்களே தம்ம பதத்தை படி கார்ம்மிச்சாங்க நம்ம சிஷ்டத்தை ஃபாலோ பண்ணி இந்த தம்ம பதத்தை இந்த பிடகத்தை எல்லாம் அவங்களே இதே காப்பி அடிச்சாங்க பௌத்தர்கள் வேதத்தை எல்லாம் நம்பாதேன்னு சொன்னாங்க வேதத்தை நம்பாதேன்னு சொன்ன அவங்களே அவங்களுக்கு ஒரு புக்கு சாஸ்திரத்தை உண்டாக்கி அந்த சாஸ்திரத்தை மனபாடம் MDR சிஷ்டத்தை வேதம் படிச்சவங்களுக்கு தான் கத்துண்டாங்க இதெல்லாம் சரித்திரம் சொல்ல கூடிய விஷயங்கள் எதுக்கு இத சொல்றேன்னு சொன்னா முடிஞ்ச வரைக்கும் நாம தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும் அதுக்குள்ள இந்த விஷயங்கள்லாம் அவாந்தரமா இதெல்லாம் நான் சொல்றேன் முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்கோ என்னெல்லாம் செய்யறது நம்முடைய சடங்குகளை எல்லாம் ஒழுங்கா பண்ணணும் நம்ம வீட்டில் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நம்முடைய பாவனைகள் நல்ல பண்புகள் இதெல்லாம் தர்மம்னு எதெல்லாம் நேற்றைக்கு குறிப்பிட்டு சொன்னேனோ அதெல்லாம் பண்ணிண்டே இருக்கணும் சில பேர்லாம் கேட்கிறாங்க அதெல்லாம் இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன் நல்லது இந்த கோயிலுக்கு போகிறோம் கோயில் இந்த ஏன் வீபூதி வச்சுக்கிறோம் ஏன் குங்குமம் வச்சுக்கிறோம் இதெல்லாம் கேள்வி முக்கியமான கேள்வியாக இருக்குது குங்குமம் ஏன் வச்சுக்கிறோம் ஏன் வீபூதி வச்சுக்கிறோம் ஏன் திருமண் இட்டுக்கிறோம் இதெல்லாம் நிறைய அர்த்தம் இருக்குது அப்புறம் எதுக்கு தேங்காய் உடைக்கிறோம் எதுக்கு பழம் வைக்கிறோம் பூஜையில் எதுக்கு விளக்கு ஏன் அஞ்சு முகம் ஏத்துறோம் ஏன் நாலு முகம் ஏற்றுறோம் எதுக்கு பெரிய அடுக்கடுக்கு தீபமாக காட்டுறாங்க கோயிலில் பெரிய தீபங்கள்லாம் காட்டுறாங்க இதெல்லாம் என்னன்னா அதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு நேரம் போதாது நிறைய சொல்லலாம் உங்களுக்கு சொல்றேன் முடிஞ்ச வரைக்கும் நிறைய கருத்து இருக்கு கோவிலை பத்தி பேச ஆரம்பிச்சாலே கோவிலுடைய அமைப்புகள் எல்லாம் பேச ஆரம்பிச்சாலே அதுல ஒன்னொன்று இருக்கக்கூடிய அந்த தெய்வீக சக்திகளை பற்றி பேச ஆரம்பித்தால் அவகாசம் இந்த விஷயம் நான் ஒரு சிலதெல்லாம் நினைச்சுன்னு இருக்கேன் அதுக்கெல்லாம் போராது போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் இந்த விபூதி வைக்கிறது இந்த விபூதி வைக்கிறதுனுடைய தாத்பரியம் இப்படி வைக்கிறோம் விபூதி திருமண் இப்படி போடுறோம் ஒன்று வரட்டிகள் இல்லாட்டி ஒரிசாண்டல் இது எதுவும் பண்றோம் இந்த திருமண் இடறது நோக்கம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இந்த ரெண்டு ரெண்டு வெள்ளையா இருக்கிற பகுதி பகவானுடைய பாதார இது அம்பாளை குறிக்கிறது அந்த ஸ்ரீசூர்ணம் அதனால இது பகவானுடைய பாதத்தை எப்பொழுதும் நம்முடைய தலைமையில தரிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது ஃபோர் ஹெட்டுன்னு தானே சொல்கிறோம் அதனால் எப்பவும் இறைவனுடைய பாதம் நம் தலையில் தலையில் வரைய முடியாது அது முடியிருக்கு அது இல்லாட்டி அங்கேயும் வரையிறது உண்டு அங்கேயும் போடுறது உண்டு நாங்கள்லாம் விபூதி இங்கேயும் வைப்போம் ஆனால் அது வச்சா தெரிய இதாகாது அதுக்கு பேருக்கு வச்சுக்கிறது அது பேருக்கு அங்கே வச்சுக்கிறது அது ஒரு பாவனை திருமண் இங்கே வட வைக்க முடியாது அதனால் பகவானுடைய பாதம் என் அம்பாளுடைய கட்டாக்ஷம் எப்போ நம்மகிட்ட இருக்கணுங்கிறதுக்காக நெத்தியில் தரிச்சுக்கிறோம் இது ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கை வந்து நிலை இல்லாதது எல்லாம் ஒரு காலத்தில் வாழ்க்கை நிலையில்லாதது இறைவனுடைய திருவடியே நிலையானது அப்படிங்கிற ஒரு கருத்தை குறிப்பதற்காக திருமண் இடுகிறோம் திபூதி வைக்கிறது அதுதான் அந்த காலத்துல ஹோமத்தை பண்ணிவிட்டு அந்த ஹோமத்தில இருக்கிற பஸ்மத்தை எடுத்து அக்னிரிதிஷத் எல்லாம் சாம்பலா போக போறது ஆகையினால ஒன்னு மண்ணா போக போறது இல்லாட்டி சாம்பலா போக போறது நிலையில்லாத இந்த உலக வாழ்க்கையில பகவான் ஒருத்தன் தான் நிலையானவன் அப்படிங்கறத நினைக்கிறதுக்காக அந்த சாம்பலை எடுத்து பூசிக்கிறோம் அதை மூணா பூசிக்கிறோம் அது என்ன அர்த்தம்னா அதெல்லாம் நல்லா நிறைய கருத்துக்கள்லாம் சொல்றாங்க ஒன்னொன்னு நிறைய அவாந்தர வேதங்கள்லாம் இருக்கு இந்த மேல மூணு வரியா போட்டுக்கிறோம் மூணு வரியா போட்டுக்கிறது அர்த்தம் என்னன்னா மனசு வாக்கு காயம் இந்த மூன்றும் இது ஒரு நாளைக்கு நிலை இல்லாம இல்லாம போக போறது ஆகையினால இந்த மனசு வாக்கு காயம் எல்லாம் வெள்ளையா இருக்கணும் நம்முடைய மனம் வெள்ளையா இருக்கணும் நம்முடைய பேச்சு வெள்ளையா இருக்கணும் நம்முடைய உடம்பு வெள்ளைன்னா அர்த்தம் செயல் வெள்ளையா இருக்கணும் கருப்பு வெள்ளை நம்முடைய செயல்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் நம்முடைய பேச்சுகள் தூய்மையாக இருக்க வேண்டும் நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் மனதில் ஒளி வாக்கினில் ஒளி பாரதியார் மனதில் ஒளி உண்டானால் வாக்கில் ரெண்டும்யம் சேர் இருக்கட்டும் இருக்கட்டும் என்ன அர்த்தம் பொய் கலக்காம இருக்கட்டும் அர்த்தம் பொய் கலக்காம இருக்கட்டும் சொற்குற்றம் பொருட்குற்றம் இல்லாத சொற்களாக இருக்கட்டும் இது வந்து வாக்கியதோஷா பத தோஷகா வாக்கியதோஷகா இது மாதிரி இல்லாமல் இருக்கட்டும் என் வாக்கு நல்ல வார்த்தைகளையே தேன்போன்று பேசட்டும் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் இந்த அர்த்தத்துலதான் இந்த விபூதி வைக்கிறது திருமண் வைக்கிறது குங்குமம் வைக்கிறது கூட குங்குமம் வைக்கிறது கூட நம்முடைய அந்த குண்டலினி சக்தி பாவனையில உள்ள இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தை மனசில் வச்சு அது பகவானை சார்ந்திருக்கணுங்கிற ஒருத்தான் சொல்றாங்க என்னுடைய பரம தாற்பயங்கள்லாம் தெரியாது சந்தனம் எப்படி அரைக்கப்படுறதோ அது மாதிரி வாழ்க்கையை நாம நல்லா ஈஸ்வரனோட சேர்ந்து தர்மத்தில் ஈடுபடணும் சந்தனம் அரைக்க அரைக்க எப்படி மனத்தை ஓ பரப்புகிறதோ அப்படி உடலை நல்ல வாழ்க்கையில் சேர்க்க சேர்க்க அது தூய்மையை கொடுக்கும் மனத்தை பரப்பும் அதுக்காக சந்தனம் வைக்கிறோம் குங்குமம் வைக்கிறோம் அது இந்த இடத்துல இந்த பூர்வ மத்தியில ஒரு தத்துவம் இருக்கு அதெல்லாம் யோக தத்துவங்கள் அதுக்காக வேண்டிய இந்த குங்குமம் ஸ்ரீ குங்குமம் ஸ்ரீ சூர்ணம் இதெல்லாம் நான் வச்சுக்கிறோம் இதெல்லாம் தாத்பரிய அதுக்கப்புறம் அடுத்தபடியே அந்த கோவில்ல பகவானுக்கு தேங்காய் உடைக்கிறோமே அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்றாங்க இந்த மட்டை இருக்கே இந்த மட்டை அந்த மட்டை மாதிரி திக்க உள்ளுக்குள்ள இருக்கிற தேங்காய்க்குள்ள இருக்கிற பருப்பு வெள்ள விளையர்னு இருக்கு வெள்ள விளேர்னு இருக்கு அந்த பருப்பு ஆனா அந்த பருப்பை எடுக்கணும்னா இந்த தென்ன மட்டை இருக்கே ரொம்ப திக்கு சொல்றாங்க ஆணவ மலம் மாயாமலம்னு செய்வத்தில் சொல்றாங்க ஆனவ அஜானம் சம்சயம் விபரீதம் சொல்றோம் நாம அஜானம் சம்சயம் விபரீதம் சொல்றோம் அவங்க என்ன சொல்றாங்க ஆணவம் கண்ண மலம் மாயாமலம் இருக்கிறது இருக்கே கர்ம மலம் அதிரி எல்லாம் எடுத்துரும் முதல்ல மேல ஒரு தோல் இருக்கு அதுக்குள்ள கொஞ்சம் சிதறா இருக்கு அதனால மேல மூடி இருக்கிறத ஒரு மலமாகும் அந்த சிதற அந்த சகிரி இருக்கேன் அத ஒரு மலமாகவும் அப்புறம் தேங்காய் இருக்கேன் அது ரொம்ப கெட்டியா இருக்கு ஆணவ மலம் ஆணவ மலம் அது அந்த மேலே இருக்கிறது வந்து கர்ம மலம் அப்புறம் மாயாமலம் அப்புறம் அடுத்ததா இந்த கெட்டியா இருக்கிற ஓடு இருக்கேன் அது வந்து ஆணவ மலம் அகங்காரம் அதை உடைச்சு உடைச்சுட்டா ஹதயம் வெள்ளையா இருக்கு வெள்ளையா இருக்கிற ஹதயத்தை பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றோம் இது ஒரு பாவனை அப்புறம் பழங்கள்லாம் ஏன் வைக்கிறோம்னா எப்போ நாம பக்குவப்பட்டிருக்கணும் என் உள்ளம் கனிந்து உன்னையே சார்ந்திருக்க வேண்டும் இறைவா அப்படின்னு நல்ல நல்ல கனிகளை நைவேத்தியம் பண்றோம் கனிகளை நைவேத்தியம் பண்ணுவது என்பது முதிர்ச்சியை பக்குவத்தை காட்டும் அடையாளம் இந்த கனிகள் எப்படி கனிந்திருக்கிறதோ அப்படி என் உள்ளம் எப்பொழுதும் கனிந்திருக்க வேண்டும் இறைவா இப்படி நிறைய பாவனைகள் அப்புறம் இந்த பஞ்சமுக தீபம் போன்றவா அஞ்சு முக தீபங்கிறது நம்ம அஞ்சு இந்திரியங்களும் பகவானையே அறியணும் இது கண்ணு கண்ணு வந்து நிறத்தை பாக்குறது காது ஒலிய கேட்கறது மூக்கு மனத்தை முகர்றது நாக்கு சுவையை அறியறது எல்லாம் அறியிறது அந்த விளக்கு எப்படி எல்லாவற்றையும் விளக்குகிறதோ அப்படி என்னுடைய ஞானேந்திரியங்கள் ஐந்தும் இறைவனையே காண வேண்டும் கண்காள் கரை கண்ட கரை கரை நஞ்சுண்ட கண்டன் தன்னை கண்காள் காண்மீன்களோ செவிகாள் கேன்மீன்களோ சிவன் எம்மிரை செம்பவள அதனால எம்பெருமான் மேனித்திரம் எப்பொழுதும் செவிகால் கேன்மீன்களோ மூக்கே நீ முரலாய் வாயே வாழ்த்து கண்டாய் கைகால் கூப்பி தொழிற் நெஞ்சே நீ நினையாய்ரமா அவயங்கள் எல்லாமே தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன் அந்த பகவான வந்து இந்த பஞ்ச் விளக்கு அஞ்சு முகம் இருக்கே அஞ்சு முக தீபமும் எப்படி எல்லாவற்றையும் பிரகாசப்படுத்துறது ஞானேந்திரியங்கள் அஞ்சும் பிரகாசப்படுத்துறது நம்முடைய அதனாலதான் கள்ள புலனை காளா மணி விளக்கேன்னு பாடினார் திருமூலர் கள்ள புலனை காளா மணி விளக்கே பஞ்சமுக தீபம் அப்புறம் இந்த கோயில் அடுக்கு தீபம் எல்லாம் காட்டுறாங்க பெருசா எல்லாம் ஒன்னொன்னும் தத்துவம் அதுக்கு வந்து அலங்கார தீபம் பாங்க சில அதுக்கு வந்து புஷ்பரச தீபம் சொல்லுவாங்க சில பேரு அது பிரபஞ்ச தீபம் அந்த தீபம் பிரபஞ்ச தீபம் பகவானே பிரபஞ்ச ஸ்வரூபமா இருக்கார் எல்லா உலகமும் அவர்தான் எல்லா உலகத்திலும் ஒளிக்கு ஒளியாக அவர் விளங்கி கொண்டிருக்கார் அப்படின்னு அந்த அலங்கார தீபம் அல்லது அது பிரபஞ்ச தீபம்னு பேர் அதை சில பேர் புஷ்பரத்தீபம்னு சொல்லுவாங்க சில பேர் அலங்கார தீபம்னு சொல்லுவாங்க ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்க பிரபஞ்ச தீபம்னு சொல்லுவாங்க அந்த தீபத்து அது பிரபஞ்ச ஸ்வரூபம் அப்புறம் வந்து ஒரு ஒரு சர்ப தீபம் இதெல்லாம் ஓரறிவு மூன்றறிவு எல்லாத்தையும் குறிக்கிறதுக்கா இத்தனை தீபங்கள் அப்புறம் பூர்ண கும்ப தீபம் அப்புறம் கற்பூர ஹாரத்தி இதெல்லாம் நம்ம பண்றதெல்லாம் நம்ம பாவனைகள் நம்ம வந்து பக்தியை அழகா வெளிப்படுத்துறதுக்கான அற்புதமான புரோகிராம் திட்டங்கள் நீங்க எத்த பூஜை பண்ணணும்னா அதுக்கு நிறைய கிரியைகள்லாம் இருந்தா தான் மனசு அதுல பண்ண முடியும் பெரியவங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும் நமக்கு எவ்வளவு அற்புதமா ப்ரோக்ராம் போட்டு கொடுத்துருக்காங்க எப்படி பூஜை பண்ணணும் எந்த திசையை பார்த்து உட்காரணும் எப்படி சங்கல்பம் பண்ணணும் பகவானுக்கு எப்படி ஆசனம் ஆர்கியம் இதெல்லாம் எப்படி கொடுக்கணும் கடை வீட்டுக்கு ஒருத்தர் வந்தா எப்படி அவரை வரவேற்று அவருக்கு சாப்பிடறதுக்கு காஃபி கொடுத்து அப்புறம் அவர்கிட்ட குசல பிரச்சனை எல்லாம் பண்ணி இதெல்லாம் விசாரிக்கிறோமோ அது மாதிரி பகவானை வந்து எழுந்தருளை செஞ்சு அவருக்கு ஆசனம் கொடுத்து அவர் காலை அலம்பி அவர் கையில் அர்கியம் விட்டு அவருக்கு ஆச்சமணத்துக்கு ஜலம் கொடுத்து அவருக்கு ஸ்நானம் பண்ணி அவருக்கு வஸ்திரம் கொடுத்து அவருக்கு பூணல்லாம் போட்டு அவருக்கு ஆபரணங்கள்லாம் போட்டு அவருக்கு சந்தனம் குங்குமம் அக்ஷதையெல்லாம் வச்சு புஷ்ப மாலை எல்லாம் போட்டு அவருக்கு பாதத்தில் அர்ச்சனை பண்ணி அப்புறம் சாம்பிராணிக்கு தூபம் காட்டி தீபம் காட்டி நைவேத்தியம் எல்லாம் பண்ணி தீபாராதனை உபச்சாரங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் புஷ்பாஞ்சலி பண்ணி அப்புறம் அவரை பிரதட்சிணம் பண்ணி அப்புறம் நமஸ்காரம் பண்ணி அப்புறம் பிரார்த்தனை பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி பூஜை பூர்த்தி பண்றோம் எவ்வளோ அழகான ப்ரோக்ராம் பாருங்க நீட்டினே போயிட்டேன் எல்லாம் கமா கமா போட்டு இத்தனையும் பண்றோம் இதெல்லாம் உள்ளத்துக்கு தெளிவை கொடுக்கறதுக்காக தேகோ தேவாலய புரோக்தா அதனால உள்ளத்திலேயே பண்றதுக்கு இது வெளியில பாஹ்யமா பண்ணணும்பாடு பண்ணினாத்தான் அப்புறம் அக வழிபாடு பண்ண முடியும் மாயாபுரி ஹிரு பங்கஜ சந்நிவிம் விமல சித்த ஜலாபிஷேகை நித்தியம் சமாதி குசுமை அப்புணர்பூஜ் வேக வேகமா சொல்றேன் விஷயம் என்னன்னா நம்முடைய தர்மத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் பண்ணணும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதர்மம் பண்ணக்கூடாது இவ்வளவு முடிஞ்ச வரைக்கும் நான் அதர்மம் பண்ண போறேன் சொல்லிவிட்டேன் இல்லையா புண்ணியத்தின் பயனை புண்ணியத்தின் பயனை எல்லோரும் விரும்புகிறார்கள் ஆனால் புண்ணியத்தை செய்வதற்கு யாரும் விரும்புவதில்லை பாவத்தின் பயனை பயனாகிய துன்பத்தை யாரும் விரும்புவதில்லை ஆனால் பாவத்தை முயற்சி செய்து செய்கிறார்கள் நான் சொன்னது ஞாபகம் இருக்கணும்னு நினைக்கிறேன் நினைவுபடுத்துறேன் புண்ணியத்தின் பயனாகிய இன்பத்தை எல்லோரும் விரும்புகிறார்கள் ஆனால் இன்பத்தை கொடுக்கக்கூடிய புண்ணிய செயல்களை யாரும் செய்வதில்லை பாவத்தின் பயனாகிய துன்பத்தை யாரும் விரும்புவதில்லை ஆனால் முயற்சி பண்ணி திட்டம் போட்டு செய்கிறார்கள் ால நம்ம வந்து இந்த குரலுக்கு விளக்கம் சொல்லத்தான் இந்த விஷயம் முடிஞ்ச வரைக்கும் ஓயாமல் விடாமல் செல்லும் செயல் மனசுனால செய் மனசுனால நினை உலகத்துல போர் வரக்கூடாது பகவானே ஜனங்களெல்லாம் பரம சௌக்கியமா இருக்கணும் யாருக்கும் ஒரு குறவும் வரக்கூடாது எல்லாருக்கும் ஆரோக்கியம் வேணும் எல்லாருக்கும் நல்ல சத்குணங்கள் வேணும் எல்லாரும் ஜென்மாவ சார்த்தகமா பண்ணணும் அப்படின்னு மனசுல நினைச்சா எவ்வளவு பெரிய புண்ணியம் நினைக்கணும் எல்லாரும் இருக்கட்டும் அது நிறைய நினைச்சு பாருங்க நீங்க எல்லாரும் நினைச்சீங்கன்னா யுத்தம் எல்லாம் வராது நினைங்க பார்ப்போம் அதுதான் வராத நமக்கு நமக்கு நம்ம கவலையே பெருசா இருக்கு நினைச்சு பாருவோம் மனசுக்குள்ள செல்லும் வாயெல்லாம் சொன்னதுக்காக சொல்றேன் செல்லும் வாயெல்லாம் எல்லா கரணங்களிலும் மனசு வாக்கு காயம் என்று சொல்லப்படுகின்ற மூன்று கரணங்களினாலும் செயல்புரி காரியத்தை செய்யான்னா இயன்ற வரையிலும் ஓவாதே விடாமல் இன்னைக்கு புண்ணியத்தை பண்ணிட்டு அடுத்த வருஷம் புண்ணியம் பண்றது இல்லை சபரிமலைக்கு போற மாதிரி ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஏதோ மாலை போட்டு அதுவே நிறைய பேர் போடுறது இல்லை அது ஏதோ மாலையை போட்டுனா அந்த நேரத்துக்கு போயிட்டு ஒப்பேத்திட்டு வர்ற விஷயம் இல்லது எப்பவும் பண்ணிட்டே இருக்கணும் ஓவாதேன்னா இடைவிடாமல் இயன்ற வரையிலும் செல்லும் வாயெல்லாம் எததுனால பண்ண முடியுமோ அதனால பண்ணு மனசுனால உனக்கு யார் எல்லாருக்கும் போய் காரியம் பண்ண முடியுமா உலகத்துல எல்லாருக்கும் நாம நல்லது செய்ய முடியாது மனசுல நினைக்கலாம் இந்த உலகத்துல எந்த பகுதியில எந்த மக்கள் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் வேற ஒரு உலகம் இருந்து அந்த உலகத்திலையும் ஜனங்கள் இருந்து அங்கேயும் சுகது இருந்தாலும் நினைக்கிறது சர்வே பூக்கூராமே பசியு மாவேத் ரிஷிகளுடைய மனசு எவ்வளவு பெரிய மனசு சர்வே பத்து சுகின எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும் சர்வே சந்து நிராமையாக எல்லோருக்கும் வியாதி இல்லாம இருக்கட்டும் ஆமயம்னா வியாதி சர்வே சந்து நிராமையாக சர்வே பத்ராணி பசியு எல்லோருமே நல்ல விஷயங்களையே பார்க்கட்டும் எல்லோரும் நல்ல விஷயங்களையே பார்க்கட்டும் ரெண்டு தடவை சொல்றேன் சர்வே பத்ராணி பசிய ஒருத்தரும் துன்பத்தை இந்த பிரார்த்தனைக்கு என்ன பஞ்சம் எல்லாரும் மனசார பிரார்த்தனை பண்ணினா பிரார்த்தனைக்கு பலம் ஜாஸ்தி அது வீண் போகாது ஆகையினால மனசுல நினைக்கிறது அப்புறம் வாயால புண்ணியம் வாயில பண்ற புண்ணியம் இப்ப வெளிநாட்டுல எல்லாம் நான் பார்த்தேன் இந்த சிங்கப்பூர்ல எல்லாம் மெட்ரோ ட்ரெயின்ல ஒரு நாள் எல்லாரும் ஒரு ஒர்க்ல ஆழ்ந்து ஈடுபட்டு இருக்காங்க வேலை பார்த்துமே ரொம்ப சீரியம் பார்த்துட்டே இருக்காங்க காரியம் பார்த்துட்டே இருக்கிற போது அந்த சீரியஸ்னஸ் எதாவது தப்பு வந்துடுமோ தப்பு வந்துட்டா முதலாளி நம்மளை விட்டு வேலையை விட்டு நிறுத்திடுவாரோ சம்பளம் போயிடுமோ அப்படி இப்படின்லாம் நிறைய எண்ணங்கள் இருக்கிறதுனால காரியம் கெட்டு போயிடுமோ எதா ஆயிடுமோ ஏன்னா அது ரொம்ப சிஸ்டம் ஒழுங்காக போயிட்டுருக்கணும் சிஸ்டம் எங்கேயா டிஸ்டர்ப் ஆகிட்டா பிரச்சனை வந்துடும் ஆனால் ரொம்ப சீரியஸாகவே இருந்துட்டு இருப்பான் எப்போ காலம் வரத்துல இருந்து ராத்திரி வரைக்கும் சீரியஸ் சீரியஸ் அது என்ன ஆகிடும்னு கேட்டால் சிரிக்கிற சக்தியே போய்டும் தும் தப்பு எப்போ அதுவும் இருந்தாலும் தப்பு சிரிக்க வேண்டிய நேரத்தில் அது முடியுமா என்ன அதனால பிளீஸ் அப்ப இதுல என்ன தெரியுறது நிறைய பேர் சிரிக்கிறதே இல்லை எல்லாரும் சீரியஸா இருக்காங்க எப்ப பார்த்தாலும் அப்படி இருக்கூடாது அது எதுக்கு சொல்றேன்னா சிரிக்கிறதே ஒரு புண்ணியம் எனக்கு தோன்றது அதாவது யாரா பார்த்தா என்ன சௌக்கியமா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு என்ன சௌக்கியம் தானே அப்படின்னு சொல்ல முடியும் என்ன என்ன சௌக்கியம் தானே சரி சரி அப்படியா சொல்ல சிரிக்கணும் பகவான் நமக்கு சிரிக்கிற சக்தியை கொடுத்துருக்கார் சிரிக்கிறதுங்கிறது எல்லா ஜீவராசியும் சிரிக்குமா என்ன நாய் மாடு பசுமாடு இதெல்லாம் வந்து ப நாய் வந்து நம்மளை பார்த்தீங்க சிரிக்குமா என்ன அதுக்கு பாவம் அதுக்கு அன்பை தெரிவிக்க தெரியும் சிரிக்க முடியாது பகவான் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு அற்புதமான எதுக்கு சொல்கிறேன் நல்ல வார்த்தைகளை பேசணும் அவர் சொல்கிறார் இல்லையா திருமூலர் சொல்கிறார் யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை யாவர்க்கு மாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி யாவற்குமாம் ஆவிற்கு ஓர் வாயுரை யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே ரொம்ப அழகான பாட்டு எல்லாருக்கும் ஒரு பொதுவா சிம்பிள் தர்மம் சொல்றேன் கேளுங்கோ யாராவது காலம்பரை பகவானுக்கு ஒரு புஷ்பத்தை போடுங்கோ பத்திரம் புஷ்பம் பலம் ஏதாவது ஒரு இலை போடுங்கிறார் யாவற்கு மாம் இறைவர்க்கு ஓர் பச்சிலை அதனால தான் கிருஷ்ணர் பத்திரம் யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஓர் பச்சிலை யாவர்க்குமாம் உண்ணும்போது ஓர் கைப்பிடி சாப்பிட்ற போது ஒரு கைப்பிடி வேற ஜீவராசிகளுக்கு கொடுங்கிறார் யாவருக்கு மாம் உண்ணும் போது ஓர் கைப்பிடி கொஞ்சமாவது அதுக்கு தான் கைப்பிடி அரிசி திட்டம் அப்படின்னு வச்சிருக்காங்க பாருங்கள் அதெல்லாம் சேர்த்து ஒரு நாளைக்கு நாராயண சேவை அப்படின்னு சாய்பாபா பக்தர்கள்லாம் செய்வாங்க தினம் வந்து அந்த ஒரு சக்தி பானையில் வச்சிருந்து அதுக்குள்ள அரிசி எல்லாம் போட்டு அதை வந்து ஒரு நாளைக்கு ஜனங்களுக்குலாம் கொடுக்கறது எவ்வளோ நல்ல காரியம் அது யாவருக்கு உண்ணும்போது ஓர் கைப்பிடி அப்புறம் யாவருக்குமான் ஆவிற்கு ஒரு வாயுரை பசுமாட்டுக்கு ஒரு கைப்பிடி புல்லு கொடுக்கறதான் அது ஒரு புண்ணியம்ங்கிறார் ஒரு இலைய போடு பகவானுக்கு அது பதி புண்ணியம் அப்புறம் பசு புண்ணியம் சாப்பிட்ற போது ஒருத்தருக்கு ஒரு கைப்பிடியாவது அரிசி கொடு அப்புறம் பசுமாட்டுக்கு ஒரு வாய்ப்புல்லு கொடு சுவாமி எனக்கு கடவுளுக்கு ப பூ போடுறதுக்கு நேரம் கிடையாது எனக்கு சாப்பிடற போது எடுத்துக் கொடுக்கறதுக்கு இஷ்டம் கிடையாது பசுமாட்டுக்கு புல்லு கொடுக்கறது என் வேலை இல்லை அப்படின்னு சொன்னா நல்ல வார்த்தையாவது பேசுமாம் பிறர்க்கு இன்னுரை தானே இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவரந்தற்று நல்ல வார்த்தை பகவான் நல்ல நல்ல சப்தங்களை எல்லாம் பிரயோகம் பண்ணலாமே பிரிய வாக்கிய பிரதானேன சர்வே துஷியந்தி ஜந்தவா தஸ்மாத் ததேவ வக்தவியம் வச்சனே கா தரிதா ரொம்ப அழகா சொல்றது ஒரு ஸ்லோகம்ய பிரதானேன ரொம்ப ஜீவராசிகளும் சந்தோஷம் அடைகிறது எல்லா ஜீவராசிகளும் ஒரு நாய்கிட்ட போய் நீங்க பேசி பாருங்க என்ன சௌக்கியமா நல்லா இருக்கியா அப்படின்னு அந்த நாய்கிட்ட கொஞ்சுங்கோ அது பாதுக்கு ஒரே குஷியா இருக்கு நீங்க ஒண்ணு வேண்டாம் செடி கிட்ட போய் இந்த செடி கிட்ட எல்லாம் போய் அப்படியே தடவி கொடுத்து கொஞ்சம் அப்படி இதெல்லாம் பண்ணுவோம் நாங்கள்லாம் சில இதெல்லாம் அப்படி அப்படி தடவி கொடுத்தோம்னா நல்லா வளர்ந்துக்கோ அப்படி நீங்க சொல்லி பாருங்க நிஜமா நல்லா வரும் உண்மைங்கிறாங்க அது வந்து அதுகிட்ட போய் அதை பார்த்து அதுக்கு கொஞ்சம் முத்தம் கொடுத்து அதை அன்பா சொல்லி எல்லாம் பண்ணினா அது நல்லா வளரும் செடியெல்லாம் பசுமாட்டு கிட்ட போய் அப்படியே கொஞ்சம் அதை பிடிச்சு அப்படியே கொஞ்சம் இது பண்ணிட்டு என்ன சௌக்கியமா லட்சுமி அது மாட்டுக்கு பேரு லக்ஷ்மி கோமதி எல்லா பேர் வச்சிருக்கோம் அதெல்லாம் கூப்பிடுவோம் சர்வே துஷ்யந்தி ஜன்தவா சர்வே ஜன்தவா பிரிய வாக்கிய பிரதானேன துஷ்யந்தி சந்தோஷம் அடைகின்றது தஸ்மாத்து ததேவ வக்தவ்யம் எனவே பிரியமாத்தாம் பேசணும் இதுல என்ன தரித்ரம் வேண்டி கிடக்குங்கிற வச்சனே கா தரிதா இது என்ன பணமா காசா பணம் ஒண்ணும் காசு கிடையாது நீங்க எவ்வளவு அதுதான் என்ன சொல்றாங்க ஒரு பொருளை கொடுக்கிற போது அது அன்போடு சொல்லி கொடுக்கணும் அஸ்ரத்தையா அதேயம் அஸ்ரத்தையாபி தேயம் ஒண்ணு இருக்கு அது வேற பாடம் பியா தேயம் சம்விதா அந்த இனிமையா இருக்கே வாய்ச்சொல் அருளுவீர் அந்த நல்ல வார்த்தை நமக்கு அது வாயிலே வரமாட்டேங்கிறது நிறைய பேருக்கு வாயில என்னெல்லாம் வார்த்தை வரக்கூடாதோ அதெல்லாம் டெய்லி அபியாசம் பண்ணிட்டு இருக்காங்க சில பேர்லாம் என்னெல்லாம் வார்த்தைகள் பேசக்கூடாதோ அந்த வார்த்தைகளெல்லாம் பேசி பேசி பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க சில பேர் நல்லதை பேசி பயிற்சி பண்ணப்படாது யாவர்க்குமாம் பிறர்க்கு ஓர் அப்ப இந்த குரலுக்கு நான் திரும்பவும் வர்றேன் என்ற வரையிலும்டாமல் எந்த கருவிகளின் மூலம் நீ நல்ல காரியங்களை செய்ய முடியுமோ செய்து கொண்டே இறப்பா அப்படின்னு வள்ளுவர் அரண் வலியுறுத்தல் மூணாவது குரல்ல சொல்றார் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் விடாம செஞ்சு நம்ம அதை வந்து அதுல ஒரு டேஸ்ட் வந்து நம்ம பாட்டுக்கு நல்லதை பண்ணிட்டே இருப்போம் இது எத்தனை நாளைக்கோ தெரியல அப்படி கமெண்ட் அடிக்கிறதுக்கு நிறைய ஆள் இருக்கு கமெண்ட்டுக்குன்னே சில பேர் உலகத்துல பிறந்திருக்காங்க சில விஷயங்கள கமெண்ட் அடிக்கிறதுக்குன்னே பிறந்திருக்காங்க அவங்களுக்கு அது வந்து கர்த்தவியம் அது அவர் ட்யூட்டி அது கமெண்ட் அடிக்கிறதுங்கிறது அவங்களுடைய ட்யூட்டி கடமை அது அதனால எங்கெல்லாம் என்ன நடக்கிறதுன்னு பார்த்துண்டு கமெண்ட் அடிக்கிறது அவங்க வேலையே ஆகையினால அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம ஏதோ நல்ல காரியம் கொஞ்சம் ஆரம்பிச்சோமே அதுக்கு சோ மெனி கமெண்ட்ஸ் வரும் அப்புறம் நம்ம என்ன நினைப்போம் அந்த கமெண்டை வந்து அவாய்ட் பண்றதுக்காக நம்ம நம்ம குணத்தை அப்படியே காப்பாத்தின் எப்படி எப்ப முன்னேற போறது வந்து அடிக்கடி கோயிலுக்கு போக ஆரம்பிச்சுட்டா நான் இத்தனை நாளா கோயிலுக்கு போகலையா திடீர்னு நான் கோயிலுக்கு போற ஆரம்பிச்சா எல்லாரும் ஒரு மாதிரி சொல்லுவான் அதனால நான் கோயிலுக்கு போல எப்படி மோட்சம் ஜென்மாவில் நினைச்சு பார்க்க முடியாது சொல்லிட்டு போறாங்க இவங்க கமெண்ட் நம்பியா நம்ம பிறந்திருக்கோம் நம்ம மனசுக்கு எது நல்லதுன்னு படுறதோ அதுவும் ஜாக்கிரதை அது பெரியவங்க சொன்ன சாஸ்திரத்துக்கு ஒத்துருக்கிற விஷயம் பெரியவங்க சொல்கிறாங்க கடவுளை கும்பிடுப்பா நல்ல வார்த்தையை பேசுப்பா நல்ல காரியம் பண்ணி இப்போ நம்ம ஏதோ இந்த சொற்பொழிவு கேட்குறோம் இத்தனை நாளாக ஏதோ அறியாமையினால் நீங்கள் எல்லோரும் நல்லதான் பண்ணிட்டுருப்பீங்க இருந்தாலும் நான் சொல்கிறேன் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் நம்ம எத்தனை நாளாக நம்ம தெரியாமத்துக்கும் இப்போ நல்லதை ஆரம்பித்தோம்மாண்ணா நம்ம நல்லதை கெடுக்கிறதுக்குன்னே நிறைய பேர் வேலை செய்வாங்க அவங்களையெல்லாம் பற்றி கவலே படாதீங்க நாம செய்ய தர்மமா அதி போய் கேளுடைய அபிப்பிராயம் விருப்பு வெறுப்பு கமெண்ட் விருப்பு வெறுப்பினால உண்டாகக்கூடியது தர்மத்தினால உண்டாகிறது இல்லை அறிவுபூர்வமான கருத்துக்கள் அல்ல அவை அது அதர்மத்தில் அதன் அவர்களுக்கு ஒரு கோணத்தில் பார்த்தால் பொறாமை இருக்கும் மற்றொரு கோணத்தில் பார்த்தால் விருப்பு வெறுப்பு இருக்கும் இந்த விருப்பு வெறுப்பு பொறாமையினால்தான் நாம் நிறைய பேரை கமெண்ட் அடிச்சுட்டு கொண்டிருக்கோம் நம்முடைய அபிப்பிராயத்தை சொல்றதை காட்டிலும் நம்மை பற்றி நம்முடைய அபிப்பிராயம் என்ன நம்மை பற்றி நம்முடைய அபிப்பிராயம் என்ன ஆகையினால நீங்க இதை பத்தி கவனப்படாங்க சுவாமி நான் வந்து இப்ப நான் பகவத்கீதை படிச்சா என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க பார்த்துட்டு போறேன் அது அவன் பாவம் அது நம்ம ஏன் அது பண்ணுவானே நல்ல காரியம் பண்றதை ஒருத்தன் கேள்வி பண்றான் பாபம் சொல்லுங்க நம்ம நல்ல காரியத்தை தொடங்குற போது நல்ல காரியத்துக்கு நமக்கு உபகாரம் பண்ணலைன்னாலும் பரவாயில்லை அபகாரம் பண்ணினா யாருக்கு அந்த பாபம் அது அவங்கள சேர்ந்தது உங்களுக்கு நிஜமாகவே அவங்க சொல்ற அபிப்பிராயப்படி எல்லாம் இப்போதைக்கு வேண்டாம் நான் பண்ணலாம் தான் நினைச்சேன் அவங்க சொன்னாங்களா நான் அப்புறம் பாத்துக்கலாம் விட்டுட்டேன் அப்புறம் எங்கே கிடைக்கும் இந்த லைஃபு கிடைக்குமா என்ன இந்த வாய்ப்பு கிடைக்குமா நமக்கு நல்லது பண்ணுறதுக்கு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அதனால் யாருடைய நல்லது பண்ணுறதுக்கு யார் உங்களுக்கு உபகாரம் பண்ணலைன்னாலும் அது எதா கேள்வி பண்ணாலும் நீங்கள் அது பரிகாசத்தை பற்றி கவலையே நல்லா படிங்க நல்ல தர்மத்தை பண்ணுங்க தர்மத்தை நாம் கடைப்பிடிக்கிறத பார்த்து யாராவது கேள்வி பண்ணுறாங்கன்னா அதை இக்னோர் பண்ணுங்க அதை மதிக்காதீங்க பொருட்படுத்தாதீங்க நல்லத தொடர்ந்து செஞ்சுட்டே போகும் உங்களுக்கு வாழ்க்கையில உள்ளத்தில் வெற்றியை அமைதியை உணர்வீர்கள் புறத்துல நமக்கு அனன்யாஸ் சிந்தையன் தோமாம் ஏஜனாஸ் பரியுபாசத்தை நித்யாபித்தான வகாமி நான் பார்த்துக்கிறேன் சொல்லி இருக்கார் நமக்கு என்ன கவலை நீ என்ன ஒழுங்கா நினைப்பா நான் உன்னை கவனிச்சுக்கிறேன் வாக்கு கொடுத்துருக்க போது பொய்யாகுமா சாஸ்திர வாக்கியம் பொய்யாகுமா நிச்சயமா பொய்யாக வந்து அது பரவாயில்ல பகவான் கவனிச்சாலும் சரி கவனிக்காட்டாலும் சரி நாம பகவான் நினைக்கிறது முடிவு பண்ணியாச்சு தன் கடன் தாங்குதல் என் பணி செய்து கிடப்பதே பகவான் என்ன கவனிச்சா என்ன போனா எனக்கு என்ன அவரை நான் பூஜை பண்றது என்னுடைய கடமை அப்படி பண்ணணும் அதுதான் தர்மத்துல வரவழைச்சுக்கிறதுக்கு நல்லது நமக்கு மன்திக்கு உழைச்சாகணும் எப்படி நம்முடைய பசிய நீக்கிக்கிறதுக்கு நாம தான் சாப்பிட்டாகணுமோ இன்னொருத்தர் சாப்பிட்டா நம்ம பசியை அடங்காதோ நம்முடைய மனசாந்திக்கு நாம உழைச்சாகணும் சாமி நீங்கள் என்னை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணிடுங்கோ எனக்கு மனசாந்தி வருமானா நான் தொடுவேன் சாந்தி வருமாங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது நீங்கள் உழைக்கணும் ஒருவேளை சுவாமி நல்ல புத்தி வரணும்னு ஆசீர்வாதம் பண்ண அப்படின்னா நல்லது நான் வந்து பகவானை நினச்சி உன்னை ஆசீர்வாதம் பண்ணுறேன் நீ உன் எந்த எந்த நல்ல புத்தியை நீ ஆசைப்படுறியோ அந்த நல்ல புத்தி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு நாம் ஆசீர்வாதம் பண்ணலாம் ஆனா உழைக்க வேண்டிய முயற்சி பெரும்பங்கு யாருடையது அவனுடையதுல இருக்கிற கிரகமா நமக்கு மனசாந்தி மேலெழுந்த வாரியானது கிரகங்களா நம்ம மனசாந்தியை நிர்ணயம் பண்ண போறது நம்ம தர்ம அனுஷ்டானம் தான் நம்முடைய மனசாந்தியை நிர்ணயம் நம்ம தர்ம அனுஷ்டானத்துக்கு ஒருவேளை கிரகங்கள் அனுகூலமாக இருக்கலாம் அது வேற விஷயம் சொல்ல போனா கிரகங்களுடைய அமைப்பையே மாத்தி எந்த நேரத்துல புறக்கணுங்கிற சக்தியவே பகவான் அந்த கொடுத்திருக்காரு அந்த புருஷார்த்தத்தை நம்ம கொடுத்திருக்காரு ஏதோ ஒரு ஜென்மாவில நம்ம பண்ணி புருஷார்த்தத்துக்கு தகுந்த மாதிரிதான் இந்த ஜென்மாவில நமக்கு இந்த கிரக அமைப்புல நம்ம பிறந்திருக்கோம் அப்போ இந்த ஜென்மாவில நாம வந்து எவ்வளவு தூரத்துக்கு சத்காரியங்களை பண்றோமோ அதை பொறுத்து நம்ம அடுத்த ஜென்மாவுக்கு ஒருவேளை இருந்ததுன்னா அடுத்த ஜன்மாவ நம்ம பிறக்கிற போது கிரகங்கள் எப்படி இருக்க வேண்டும் நிர்ணயம் பண்றது இந்த ஜென்மாவில நாம பண்ற சத்கர்மங்கள் அடைஞ்சிடுவோங்கிற தைரியத்துல சொல்றேன் மோட்சம் அடைஞ்சிடுவோங்கிற தைரியத்துல சொல்றேன் நம்ம பொறப்போன்னு ஒரு மனப்பான்மையில சொல்லல ஒருவேளை நமக்கு அடுத்த ஜென்மான் ஒண்ணு இருக்குமானால் அந்த ஜென்மாவில நம்முடைய வாழ்க்கை எத்தகைய ஜாதகமாக அமையணுங்கிறத நம்ம இந்த ஜென்மான்னு கண்டிப்பா வரும் இந்த ஜென்மாவில்கர்மாவை ஒரு ஜென்மாவில சந்தேகமே கிடையாது ஏன்னா இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் கர்மா கர்ம கர்மபலம் தேரி இருக்கே அந்த கர்மபல தேரிய படி பார்த்தா இது உண்மைதான் ஆகையினால நீங்க நல்லா புரிஞ்சுங்கோ நான் வந்து திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை சொல்றேன் நல்ல காரியத்தை பண்ணணும் நான் வந்து இதுவரைக்கும் நான் பேசிட்டு இருக்கிற விஷயம் தர்மத்தின் அவசியம் தர்மத்தினுடைய பெருமை தர்மத்தை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் தர்மத்தின் சிறப்புகள் என்ன இது மாதிரி விஷயங்களையே நான் பேசிட்டு இருக்கேன் சுத்தி சுத்தி இப்ப அடுத்த குரல் சொல்றேன் மூணு குரல் சொல்லிட்டேன் அரண் வலியுறுத்த முதல் குரல்ல திருவள்ளுவர் தர்மத்தை கடைபிடிச்சா என்ன கிடைக்கும்னு சொன்னார் பிரயோஜனத்தை சொன்னார் பிரயோஜனம் ரெண்டு விதம் சொன்னார் இகலோக பலம் அதாவது பாஹ்ய சுகம் விஷய சுகம் ஆத்ம சுகம் ரெண்டு சுகமும் கிடைக்கும் சொல்லிவிட்டார் விஷய சுகமும் கிடைக்கும் வேண்டியது ஆத்ம சுகமும் கிடைக்கும் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணினா தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணலன்னா துக்கம் ஜாஸ்தியாகும் அது ரெண்டாவது குரல்லை விடாம நம்ம பண்ற புண்ணிய கர்மத்தினுடைய லட்சியம் என்னன்னு கேட்டா மனசு சுத்தமானதுதான் இதோகம் சொல்றோம் நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க இந்த கர்மா தர்மத்தை பண்றதுல பல தரம் இருக்கு நம்ம வந்து தர்மத்தை கடைப்பிடிச்சு உலக பலனை எல்லாம் கேட்கறதுன்னு ஒன்று பகவானே நான் நல்ல காரியம் எல்லாம் பண்றேன் எனக்கு தனம் தானியம் பசும் பகுப்புத்திர லாபம் சதசம்வத் சரம் எனக்கு நிறைய பணம் வேணும் எனக்கு நல்ல உணவுப் பொருள்லாம் வேணும் தானியம் வேணும் பசுமாடு நல்லா இருக்கணும் மனைவி நல்லா இருக்கணும் பகு புத்திர லாபம் நிறைய குழந்தைகள்லாம் இருக்கணும் நான் நூறு வயசு வாழணும் சதசம்வத்சரம் தீர்க்கமாயு நோய் இல்லாம நான் நூறு வருஷம் வாழணும் பகவானே எனக்கு குடு அந்த அனுகிரகம் பண்ணு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி நம்ம கர்மாக்களை பண்றது இது யாரு வேண்டாம்னு சொல்லுவா எல்லாம் வேணும் வேதத்துல நிறைய மந்திரம் இதை பத்தி பேசியிருக்கு இதெல்லாம் நிறைய நமக்கு கிடைக்கும்னு சொல்லி இருக்கு வேதம் எல்லாம் எத்தனை மந்திரம் இருக்கு அதெல்லாம் நான் சொன்னேன்ன நேரம் போற சீதே வாத்தே புனநிவேத்தியா கஷேமோவை ராஷ்டிரசிய சீதோ வாத்தா கஷேமேவாருந்தே வேதம் ரொம்ப அழகா சொல்றது குளிர் வெப்பம் எல்லாம் நாட்டுல ஒழுங்கா இருக்கணும்னு சொல்றது குளிர் காத்து இந்த காற்றா ரொம்ப ஜாக்கிரதையா நமக்கு வீசணும் நாடு முழுக்க வெப்பநிலைகள்லாம் தட்ப வெப்பநிலை சீராக இருக்கணும் அப்படி ஒரு பிரார்த்தனையே இருக்கு க்ஷேமேவாருந்தே நான் ஒரு பிசுறு சிறு சொல்றேன் பிசுறு இல்ல சிறு மாதிரி எத்தனை பிரார்த்தனை இருக்குங்கிறீங்க வேதத்துல நிறைய இருக்கு அதுக்காக தர்மத்தை பண்றதுங்கிறது முதல் அம்சம் அப்புறம் கொஞ்சம் நாளாக நாளாக இந்த தர்மத்துல இந்த மாதிரி உலக நிறைய குறை இருக்கு அதெல்லாம் புரியறதுனால நம்ம என்ன பண்றோம் பகவானே எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல பண வரவு செலவு பத்தி நான் கவலைப்படலை மனைவி குழந்தைகளை பத்திலாம் நான் நினைக்கல அதெல்லாம் நீ நல்லா வச்சுப்பேன் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது எனக்கு வேண்டிய மனசுல நல்ல குணம் வேணும் அதுதான் எனக்கு முக்கியம் நான் வந்து நல்ல அன்புங்கிற குணம் உள்ளவனா இருக்கணும் பணிவுங்கிற குணம் உள்ளவனா இருக்கணும் கோபம்ங்கிற குணம் எங்கிட்ட இருந்து போகணும் எனக்கு பேராசைங்கிற குணம் போகணும் எனக்கு லோப போகணும் எனக்கு அதுதான் வேணும் பகவானே இதெல்லாம் வேண்டாம் இதுக்கு பேரு கர்மயோகம்னு பேர் அப்படி நினைச்சு வேலை செய்யறது மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அறன் ஆக்குல நீர இந்த குரலுக்கு பொருள் சில பேர் சொல்லுவாங்க அவ்வளவுதான் தர்மம் வெறும் ஆரவாரம் அப்படிம்பாங்க ஆனா பரிமேலழகர் அப்படி அர்த்தம் சொல்ற மாதிரி தோனினாலும் அப்புறம் இன்னொரு அர்த்தத்தை சொல்லி இருக்க அந்த உரையை படிச்சீங்கன்னா தெரியும் நாம் செய்யக்கூடிய எல்லா புண்ணிய கர்மங்களின் நோக்கம் நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக சொல்லிருக்கு மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் அனைத்து அரண் என்ன அர்த்தம் எல்லா தர்ம காரியங்களும் எல்லா புண்ணிய காரியங்களும் மனத்துக்கண் மாசுளன் ஆதல் மனசு சுத்தமாகறதுக்காகத்தான் மனசு சுத்தமாகற ஆகணுங்கிற எண்ணம் இல்லாமல் செய்யப்படும் மற்ற கர்மங்கள் எல்லாம் வெறும் ஆடம்பரம் வெறும் அப்பிரயோஜனம் வெறும் பிரயோஜனத்தை மாத்திரம் வச்சு ஆந்தர பிரயோஜனம் வெளியில நமக்கு புறத்துல இருக்கக்கூடியம் வாகன வசதிகள் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா இதெல்லாம் இருக்கே அதை மாத்திர நோக்கமா வச்சு எந்த ஒரு கர்மா பண்றோமோ அதெல்லாம் அப்பிரயோஜனம் ஆனா சித்த சுத்திய மையமா வச்சிருந்து பண்ணக்கூடிய கர்மம் எல்லாம் பிரயோஜனம் சொல்றாரு சங்கராச்சாரியார் கர்மண்யேவாதிகாரஸ்தே மாலேஷு கதாச்சன மா கர் மா கர்ம பலஹேது பூ மாதே சங்கோஸ்த கர்மணி இதுக்கு சங்கராச்சாரியார் சொல்லியிருக்கிற அர்த்தத்தை பெரும்பாலும் நாம பார்க்கறதே இல்லை அவர் என்ன சொல்றாருனா நான் வந்து கர்மத்தை செய்யறதுக்குத்தான் எனக்கு தகுதி இருக்கு நான் சந்ந்யாசம் பண்றதுக்கு எனக்கு இப்ப தகுதி இல்லை அப்படிதான் அர்த்தம் அதுக்கு அர்ஜுனா உரிமை கர்மம் செய்வதில் மட்டுமே உனக்கு உரிமை உண்டு பலனில் உனக்கு உரிமை இல்லை அப்படின்னு நிறைய புஸ்தகத்துல எழுதியிருக்கு ஆனா அந்த அதிகாராங்கிற சப்தத்துக்கு அந்த இடத்துல தகுதின்னு தான் அர்த்தம் அர்ஜுனா உனக்கு கர்மம் பண்றதுக்கு தான் தகுதி இருக்கு கர்மத்தை விடுறதுக்கு உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றதா தான் சங்கராச்சாரியார் வியாக்கியானம் பண்ணிருக்கார் சாதன சதுஷ்டய சம்பத்தி அதிகாரின்னு சொல்றோமே அதிகாரின்னா என்ன அர்த்தம் உரிமைன்னா அர்த்தம் உரிமையை உடையவன் தான் பேரு அதிகாரிங்கிறதுக்கு அதிகாரின்னு சொன்னா தகுதியை உடையவன் அர்த்தம் அர்ஜுனனை பார்த்து கிருஷ்ணர் சொல்றார் அர்ஜுனா உனக்கு கர்மம் பண்றதுக்கு தான் தகுதி இருக்கு கர்மத்தை சந்யாசம் பண்றதுக்கு உனக்கு குவாலிபிகேஷன் வரல குவாலிபிகேஷன் வராம நீ கர்மத்தை தியாகம் பண்ணினா உனக்கும் ஆபத்து ஊருக்கும் ஆபத்து நீ சந்யாசம் பண்றது கெடுதல் அப்படின்னு அர்ஜுனனை பார்த்து சொல்ற அப்புறம் மா பலேஷு கதாச்சனங்கிறதுக்கு அர்த்தம் என்ன சொல்றாருன்னா கர்மத்தை பண்ணு ஆனா உலக பலன்களை கேட்காதேன்னு அர்த்தம் உலக பலன்களை எல்லாம் இந்த கர்மத்தை செய்ய வெற்றி வேண்டும் வெற்றி வேண்டும் அதெல்லாம் கேக்காதே வேலையை செய்ய ஆனா அந்த வேலைக்கு உலகத்துல பலனை கேட்காதே எனக்கு பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் நோய் இல்லாம இருக்கணும் இந்த மாதிரி பலனை கேட்காதேங்கிறது ஆரம்பத்தில் கேட்கலாம் தப்பு கிடையாது நம்ம கடவுள்கிட்ட கேட்க கடமைப்பட்டு இருக்கோம் கடவுள்கிட்ட தான் கேட்க முடியும் யார்கிட்ட போய் கேட்க முடியும் நமக்கு எது வேணுமோ அதை கடவுள்கிட்ட தான் போய் கேட்க முடியும் வேற யார்கிட்ட போய் கேட்க முடியும் ஆனா கேட்டுட்டே இருக்கிறது தப்பு தொடர்ந்து ஐம்பத்தஞ்சு வயசாச்சு அறுபது வயசாச்சு எண்பத்தஞ்சு வயசு திரும்பவும் தனம் தானியம் பசும் பகு லாபம்னா என்ன பண்ணுறது வயசு இவ்வளவு ஆயாச்சு அதுக்கப்புறமும் நாம் வந்து அதை கேட்கலாமான்னா இனிமே என்ன பண்ணணும் பகவான் கிட்ட பகவானே இத்தனை வருஷமா நான் குடும்பத்துக்காக உழைச்சுட்டேன் அந்த குடும்பத்தினுடைய க்ஷேமத்துக்காக நான் நிறைய பிரார்த்தனை பண்ணினேன் இனிமே நீ என்ன கொடுக்குறியோ கொடுத்துக்கோ நான் ஒன்று அதை பற்றி பேச போறது எனக்கு இந்த ஜென்மா எடுத்தாச்சு இந்த ஜென்மா வந்து முடிய போறது ஆயினால எனக்கு நீ வந்து கொடுக்கணும்னா பக்குவத்தை கொடு அதையும் நீ எப்ப கொடுக்கறியோ கொடு சங்கராச்சர் அப்படின்னு சொல்லிட்டாரு அழகா சொல்லியிருக்க ஈஸ்வரன் வந்து எனக்கு சமத்துவம் சொல்றோம் பாருங்க இந்த கர்மயோகத்தை கவனிங்க நிறைய பேர் கேட்டுருக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு சித்த சுத்தி கிடைச்சாலும் சரி சித்த சுத்தி கிடைக்காட்டாலும் சரி நான் கர்மத்தை விடாம ஒழுங்கா பண்ணுவேன் அப்படிங்கறதுதான் கர்மயோகம் நம்ம சாதாரணமா கர்மயோகம் என்ன அர்த்தம் சொல்லு இருக்கோ கர் உலகத்து பலன் எது வந்தாலும் அதை சமமா பார்த்துக்கிறது கர்மயோகம்னு சொல்றோம் அது அதம கர்மயோகம் அது கீழான கர்மயோகம் வேணா ஒரு அளவுக்கு சொல்றேன் மத்தியம கர்மயோகம் அது மந்த மத்தியம கர்மயோகம் உண்மையான கர்மயோகம் என்ன தெரியுமா பகவானே நான் என் வேலையெல்லாம் ஒழுங்கா செய்வேன் என் வேலையை வந்து நான் ஒண்ணு குறைய வைக்க மாட்டேன் ரொம்ப ஸ்ரத்தையோட செய்வேன் ரொம்ப பக்தியோட செய்வேன் குடும்பத்துக்கு நல்லா உழைப்பேன் சமுதாயத்துக்கு நல்லா உழைப்பேன் ஆனா இந்த சமுதாயமோ குடும்பமோ என்னை மதிக்கணும்னு நினைக்க மாட்டேன் புரியுதா ரொம்ப கஷ்டமான விஷயம் நான் நல்லா உழைப்பேன் ஈடுபாட்டோட உழைப்பேன் அயராது உழைப்பேன் நல்லா காரியம் பண்ணுவேன் ஆனா எல்லாரும் என்ன ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு நான் நினைக்கவே மாட்டேன் என்ன யாரும் ரெகனை பண்ணினா அப்படின்னு அசடு வழிஞ்சிட்டு போயிடுவேன் என்ன யாரும் ரெக்கக்னைஸ் பண்ணலன்னா பிரச்சனையே இல்லை ரொம்ப நல்லது யாராவது ஒருவேளை ரெக்கக்னைஸ் பண்ணி நம்மளை பத்தி புரிஞ்சுண்டு நீங்க நல்ல காரியம் பண்றீங்க அப்படின்னு அப்ரிசியேட் பண்ணா அப்பவும் என்ன பண்ணுவேன்னா அப்படின்னு போயிடணும் அப்பவும் அசடு வழியணும் ஏன்னா அவங்களுடைய புகழ் உரைக்காக நாம வேலை செய்யல அவங்களுடைய புகழுக்காக நாம காரியம் பண்ணல கர்மாவை பண்ணலை அதனால அதுக்காக வேண்டி நம்ம சொல்லலாம் தேங்க்யூ அப்படி சொல்லிக்கலாம் அது அசடு வைந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம நினைச்சுக்கணும் இது மாதிரி நாலு பேர் தேங்க்யூ சொன்னாங்கன்னு சொல்லி அதை ரொம்ப டெவலப் பண்ணிக்க உள்ளுக்குள்ள ஜாக்கிரதையா இருக்கணும் நான் சொல்றது ரியல் கர்மயோகம் சங்கராச்சாரியார் இதத்தான் கர்மயோகம்னு சொல்றார் இருக்க முடியாது ஒருவேளை கிடைக்கலனாலும் பரவாயில்லை நான் வந்து இந்த கர்மயோகத்தை ஒரு விதமா சொல்றேன் இப்படித்தான் சாஸ்திரத்துல இருக்கு ஆனா கொஞ்சம் மாடனா ஜனங்களுக்கு இப்படி சொன்ன அது சரி வராதுங்கிறதுனால சில சமயம் சொல்றது உண்டு என்ன சொல்லுவோம் பாருங்க ஏதாவது ஒரு காரியத்தை செய்யுங்க அந்த காரியத்துல உங்களுக்கு அது வெற்றி அடையலாம் அல்லது தோல்வி அடையலாம் வெற்றி வந்தா மகிழ்ச்சி அடையாதீங்க தோல்வி வந்தா வருத்தப்படாதீங்கோ அப்படின்னு சொல்லுவோம் இங்க விஷயம் என்னன்னா வெளியில வெற்றி தோல்வியை எதிர்பார்க்கறதே கிடையாது வெளியில வெற்றி வர வெற்றி தோல்வியே எதிர்பார்க்கிறதே கிடையாது இந்த கர்மயோகமே வித்தியாசமானது மாடன் கர்மயோகம் என்னன்னா மெட்டீரியல் ரிசல்ட்ட சமத்துவமா பாக்கிறது மாடன் கர்மயோகம் மாடர்ன் கர்மயோகம்னா புரியுது இல்லையா இப்ப நவீன கர்மயோகம் என்னன்னா மெட்டீரியல் ரிசல்ட்ட சமமா பார்க்கறது மெட்டீரியல்மமா நீ வந்து உலக பயன்களை கடவுளிடத்துல கேட்காதே கடவுள்கிட்ட நீ என்ன கேட்கணும்னா எனக்கு உலக பயன்கள் வேண்டாம் எனக்கு மனசுக்கு சுத்தத்தை கொடு மனசுல இருக்கிற பேராசைய நீக்கு பெரும்பத்தை நீக்கு கர்வத்தை நீக்கு பொறாமைய நீக்கு காம குரோத லோப மோக மத மாத்சரியம் என்று சொல்லக்கூடிய ஆறு கெட்ட குணங்களை ஆறு பகைவர்களை அடியோடு அழித்து விடு இதுதான் பிரார்த்தனை அப்படித்தான் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அறன் ஆக்குல நீர பிற இதுக்கு அர்த்தம் கர்மயோகம்னா புரியறதோ இல்லையோ கர்மயோகம் எனக்கு வந்து சித்த சுத்தி வேணும் மைண்ட் பியூர் ஆகணும் மனசு சுத்தமாகணும் மனசு எப்ப சுத்தமானாலும் பரவாயில்லை மனசு சுத்தம் வரைக்கும் நான் பொறுமையா வேலை செஞ்சுட்டு இருப்பேன் மனசு சுத்தமாயி மனசு அடங்கி பெரியவங்க கிட்ட போய் சாஸ்திரம் படிக்கிறதுக்கு தகுதியை அடையிற வரைக்கும் நான் ஒழுங்கா வேலை செய்வேன் அப்படிங்கிற எண்ணம் உத்தமமான கர்மயோகம் இதுதான் கர்மயோகம் அதனாலதான் வள்ளுவர் சொல்றார் மத்ததெல்லாம் வெறும் ஆரவாரம் சும்மா அப்பிரயோஜனம் வியர்த்தம் வீண் மனசு சுத்தமாகணும் எண்ணத்தோட தர்மத்தை செய்யப்பா மனத்துக்கண் மாசுளன் ஆதல் இப்படி மாத்தி படிங்க அதனை அறன் மனத்து கண் மாசு இளன் ஆதல் நாம செய்யக்கூடிய எல்லா நல்ல காரியங்களுமே மனச சுத்தம் பண்றதுக்காகத்தான் கர்மங்கள் எல்லாம் வெறும் ஆரவாரம் பிரயோஜனம் கிடையாது அது வந்து உண்மையான பிரயோஜனத்தை கொடுக்காது போலியான பிரயோஜனத்தை கொடுக்கும் வாஸ்தவமான பிரயோஜனத்தை தராது அப்படின்னு அர்த்தம் அப்புறம் அடுத்தது சொன்னார் குரலை பத்தி விளக்கின்றிருக்கேன் அப்புறம் வந்து வெகுளி இன்னாச்சொல் இவை நான்கும் இழுக்கா என்றது அறம் அறம் என்றால் தர்மம் தர்ம தர்மத்தை கடைப்பிடிக்கிறவனுக்கு பொறாம குணத்தை நீக்கிக்கணுங்கிற எண்ணம் வேணும் பேராசையை நீக்கிக்கணுங்கிற எண்ணம் வேணும் கோபம் கூடாதுங்கிற எண்ணம் வேணும் இன்னாச்சொல் கடுமையா பேசக்கூடாதுங்கிற எண்ணம் வேணும் இதை விட்டுட்டு பண்ண முதல் குரலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு இவை நான்கும் இழுக்காய் என்றது அறம் இந்த நாலுக்கும் நாலு அதிகாரம் இருக்கு அழுக்காராமைனு பத்து குரல் இருக்கு அவாறுத்தல் பத்து குரல் இருக்கு வெகுளாமைன்னு பத்து குரல் இருக்கு இனியவை கூறல் பயனில சொல்லாமை அப்படின்னு சொல்லி ரெண்டு அதிகாரம் இருக்கு அதெல்லாம் படியுங்க நான் இப்ப உங்களுக்கு வந்து இந்த எட்டு நாள் சொற்பொழிவுல உங்களை இன்ஸ்பயர் பண்றேன் என்ன இன்ஸ்பயர் பண்றேன்னா நீங்கள்லாம் போய் வீட்டுல திருக்குறள் புஸ்தகத்தை எடுத்து படிக்கணும் பகவத்கீதை படிக்கிறதுக்காவது ஒரு சம்பிரதாயம் வேணும் திருக்குறளை கொஞ்சமா படிச்சுட்டு அப்புறம் அது அதுக்கும் ஒரு ஆள் வேணும் அதுவும் ஒரு பெரியவங்க எடுத்து விளக்கி சொல்லணும் அவசியம் அது அதனால கற்றலின் கேட்டல் நன்றுத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆண்ட பெருமை தரும் ஆகினால நல்ல விஷயங்களை நல்லா கேளுங்கோ அது உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது கொடுக்கும் இன்ஸ்பயர் பண்றேன் எட்டு நாளைக்குள்ளோ ஒரு அளவுக்கு சொல்ல முடியும் தொடர்ந்து படிக்கணும் சத்சங்கம் இருந்துட்டே இருக்கணும் சத் சங்கத்தை விட்டுடவே கூடாது ஆனா நான் என்னுடைய அபி என்னுடைய ஒரு சந்தோஷமான விஷயம் ராஜபாளையத்துல அப்பப்ப அப்பப்ப இல்ல தினந்தோறும் சத் சங்கங்கள்லாம் நடக்கிறது கோதண்டராம சுவாமி கோயில்ல சத்சங்கம் நடக்கிறது பஜனை மடத்துல சத்சங்கம் நடக்கிறது அவங்கவுங்க சில பேர் வீடுகள்ல சத்சங்கங்கள்லாம் நடத்துறாங்க அதனாலதான் இத்தனை பேர் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு அங்காரும் படிக்கிறீங்க அது எத்தனை தான் டிவி வந்தாலும் எத்தனை தான் ப்ரோக்ராம் இருந்தாலும் நீங்க அதெல்லாம் பண்ணிட்டு அது ரொம்ப பாக்கியம் உங்க சமூகத்தை இந்த ஊரை காப்பாத்துறது இத்தனை கலவரங்கள் இருந்தாலும் இதுதான் இந்த ஊர்ல இருக்கிற கலவரங்கள் பிரச்சனைக்கு ரொம்ப அதிகமா இருக்கு எங்க பக்கம் ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை அங்கேயும் அதே தகராறு தான் ஆனாலும் கூட எல்லாமே உலகமே பிரச்சனையில் இருக்கு அப்படி இருக்கிற போது இந்த சத்சங்கத்துல தான் நீங்க அது உங்களுக்காக உங்களை உழைக்கிறது மற்ற நேரம்லாம் வீட்டில் சமைக்கிறீங்க ஏதோ காரியம் பண்றீங்க வீட்டை பெருக்கிறீங்க எல்லாம் பண்றீங்க அப்புறம் போய் சத் சங்கத்துல உட்காந்து ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ நல்ல புஸ்தகத்தை எடுத்து படிக்கிறது ஒரு சாஸ்திர பிரதிஷ்டா இருக்கு நிறைய புஸ்தகங்கள் இருக்கு நல்ல நல்ல கேசட்ஸ் இருக்கு எல்லாம் எடுத்து கேட்குறீங்க உங்களுக்கு பரமக்ஷேமம் ஒன்றும் குறவே கிடையாது ஆனாலும் ஒரு பூஸ்ட் ஒரு உற்சாகத்தை உண்டு பண்ணுறதுக்கு அடிக்கடி இந்த கத்தி இருக்குது பாருங்க இந்த கத்தி இருக்கே இந்த க்ஷவர கத்தி இப்பெல்லாம் பிளேடு வந்து அந்த காலத்தில் இந்த கஷவர கத்திய வழிச்சுட்டே இருப்பான் அப்புறம் அது மொன்னையாயிடும் கொஞ்சம் உடனே போட்டு தீட்டுவான் சாணையில் இப்படி இப்படி இப்படி இப்படி தீட்டிப்பான் தீட்டி படைய படி வழும் அது மாதிரி நம்மளை அடிக்கடி தீட்டிக்கணும் இந்த மாதிரி பெரிய மகான்கள் சத்சங்கங்கள்லாம் வந்தா அப்பப்ப தீட்டிக்கணும் அதுக்குத்தான் இந்த இவர் ஒரு கதை சொல்லுவார நம்ம ரிஷிகே சிவானந்த சுவாமி ஒரு அற்புதமான கதை சொல்லியிருக்கார் நான் அதை சொல்லி உங்களுக்கு இந்த கருத்தை சொல்றேன் அவர் ஒரு கதை சொல்லுவார் ஒரு காட்டில் ஒரு கீரி இருந்துதான் அது சுகவாசின்னு பேரா அதுக்கு அது அவர் பேர் வைப்பார் சிவானந்தருக்கு அந்த பழக்கம் சிவானந்தர் எந்த விஷயத்த சொன்னாலும் அப்படி ஒரு சுவாரஸ்யமா சொல்லுவார் அந்த எழுதுகிற போது அது வந்து சுகவாசி சுகவாசின்னு ஒரு கீரி புள்ள இருந்தது இந்த சுகவாசிங்கிற கீரி பிள்ளைக்கு என்ன ப்ராப்ளம்னா அடிக்கடி பாம்போட சண்டை போடணும் நிறைய பாம்பெல்லாம் வந்துடும் சண்டை போடும் இப்படி சண்டை போடுற போது சில சமயம் இந்த சுகவாசிங்கிற கீரி சண்டை பாம்போட சண்டை போடுற போது பாம்பு கொத்திடும் கொத்திட்டா விஷம் இறங்கிடுவேன்னு சொல்லி பயந்து பகவான் அதுக்கு ஒரு சக்தியை கொடுத்துருக்காரு எதுக்கு அந்த கீரி பிள்ளைக்கு அது நேர காட்டுக்குள்ள போய் அது காட்டுக்குள்ள போய் என்ன பண்ணும்னு கேட்டா சஞ்சீவி மூலிகைன்னு ஒன்று இருக்கான் அது அவர் பேர் வச்சிருக்கார் யாரு சிவானந்த சஞ்சீவி மூலிகைன்னு ஒரு மூலிகையான் அந்த மூலிகையை போய் சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷாயிடுவான் எது அந்த கீரி புள்ள சுகவாசிங்கிற கீரி புள்ள அது ஃப்ரெஷ்ஷாகி வந்து பாம்போட சண்டை ஓடுவான் சண்டை போட்டு அப்புறம் இப்படியே வாழ்க்கை ஓடி பாம்போட சண்டை போட வேண்டியது அப்பப்ப கடிபட வேண்டியது நேரம் காட்டுக்குள்ள ஓட வேண்டியது சஞ்சீவ் மூலிகை திங்க வேண்டியது திரும்பவும் வந்து சண்டை போட வேண்டியது இப்படிதான் பண்ணிட்டு இருக்கும் அது மாதிரி இது திருஷ்டாந்தம் தாஷ்டாந்தம் என்னன்னா நம்ம எல்லாரும் கீரி புள்ள நம்ம அடிக்கடி பாம்பு கடி நம்ம என்ன அடிக்கடி மாமியார் மருமகள் சண்டை நாத்தனார் மருமகள் நாத்தனாறு என்னது நாத்தனாருக்கு என்னது என்னவோ மறந்து போச்சுனாருக்கு என்ன அன்னியும் உறவு மறந்து போயிடுச்சு நம்ம சாமி நாராயணத்தினால உறவை ஞாபகத்துக்கு வரமாட்டேங்க என் அத்தா அத்தின் பேர் சின்ன வயசுல கேட்டது அது இந்த பிராமின்ஸ் இருக்கிற உறவு இருக்கே அதெல்லாம் ரொம்ப பெக்கியூலியா அத்தங்கா அம்மங்கா இன்னெல்லாமோ உறவு இது மறந்தே போச்சு இந்த உறவுல்லாம் நிறைய சொல்லிட்டு என்ன இல்லாம பிரச்சனை வருது அடிக்கடி பாம்பு கடி இந்த கீரி நமக்கு சுகவாசி என்ற பெயருள்ள கீரி நமக்கு அடிக்கடி ஊருக்குள்ள விவகாரங்கள்ல காமக்ரோத லோகமோகம்ங்கிற பாம்பு கொடுத்தே இருக்கு கொத்திக்கிட்டே இருக்கு அப்பப்போ இந்த மாதிரி சாமியார் வரணும் சஞ்சீவி மூலிகைக்கு அப்ப என்னன்னா சஞ்சீவி மூலிகை சாப்பிட்றதுக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கே வந்து உட்கார்ந்துக்கணும் அஞ்சு மணிக்கு உட்கார்ந்து எட்டு மணி வரைக்கும் சஞ்சீவி மூலிகை சாப்பிடுறது சஞ்சீவி மூலிகை சாப்பிட்டு அப்புறம் இருக்கவே இருக்கு சித்தி போற போற போற போற இருக்கவே இருக்கு அங்க போய் அதை பார்த்து அங்கேயும் சண்டை அதுக்குள்ளே பார்க்கவே அதனால இதெல்லாம் வந்து சொல்ற விஷயங்கள்லாம் நிறைய ஆழமான விஷயங்கள்லாம் இருக்கு சில விஷயங்கள் மேல மேலெழுந்த சொல்றேன் சில விஷயங்கள் மத்தியமாதிரா சொல்றேன் சில விஷயங்களை ஆழமா சொல்றேன் கருத்துக்களை கேட்டு நீங்க மனசுக்குள்ள நினைச்சுங்க நான் தர்மமா வாழணும் மனுஷ ஜென்மாவை நான் வேஸ்ட் பண்ணப்படாது சாஸ்திரத்தை நான் பரிபூர்ணமா நம்பணும் நான் தர்மத்தை நன்னா அனுஷ்டானம் பண்ணணும் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி பகவான்கிட்ட மனசு சுத்தத்தை கொடுன்னு கேட்கணும் மற்றதெல்லாம் அதெல்லாம் கிடைச்சிடும் மற்றதெல்லாம் அவாந்தர பலன் அதெல்லாம் கிடைச்சுடும் அப்படின்னு இழுக்காய் என்ற அறம் என்று சொல்லி இந்த சொற்பொழிவை நான் பூர்த்தி செய்ய போகிறேன் ஓம் ஷாதி ஹரி ஓம்